சிவமயம் திருச்சிற்றம்பலம் சிவஞான சித்தியார் சுபக்கம் பாயிரம் விநாயக வணக்கம் ஒரு கோட்டன் இருங்க தரு கோட்டம் பிறகிதழித்தாள் சடையான் தரும் ஒரு பாரணத்தின் தாள்கள் போடும் வணங்கி ஓபாதே இரவு பகல் உணர்வோர் சிந்தை திரு கூட்டும் அயன் திருமால் செல்வமும் ஒன்றோடு என்ன செய்யும் தேவேம் பரசிவ வணக்கம் அருவகை சமயத்தோர்க்கும் அவ்வவர் பொருளாய்வேராம் உடைத்தாய் வேதாகமங்களின் குறியிறந்த அறிவினில் அருளால் மன்னி அம்மையோடப்பனாகி செறி ஒழியாது நின்ற சிவநடி சென்னி வைப்ப நூல் வழி என்னை இப்பவத்தில் சேரா வகையெடுத்தென் சித்தத்தே தன்னை வைத்தருளினாலே தாளனை தலைமேல் சூட்டும் மின்னமர் பொழில் சூழ்வெண்ணை மேவி வாழ்மை கண்டாநூல் சென்னி ஏற்கொண்டு சைவ திறத்தினை தெரிகளுற்றாம் நுதலிய பொருளும் கேட்போரும் பயனும் பண்டையினர்தவத்தால் தோன்றி பரமனை பக்தி பண்ணம் தொண்டரைப்பன் மார்கர் கண்டி வீடு காதலிப்பவர் கத்தாள் சேரும் பரிசினை புகழலுற்றான் அவையடக்கம் மறையினான் அயனான் மாலான் மனத்தினான் வாக்கான் மற்றும் குறைவிலா அளவினாலும் கூறணாதாகி நின்ற இறைவனார் கமல பதம் இன்று யானிய பொமாசை நிறையினார் குணத்தோற்கெல்லாம் நகையினை நிறுத்துமன்றேம் அருளினாலாக மத்தே அரியலாமளவேனாலும் திருளெலாம் சிவனை ஞான செய்தியார் சிந்தையுள்ளே மருளெலாம் நீங்க கண்டு வாழலாம் பிறவி மாயா இருளெலாம் இருக்கலாகும் அடியரோடு இருக்கல மேம் அளவை அளவை மூவகை அளவை காண்டல் கருதல் ஊரை அபாவம் அளவை மேலும் புண்மை ஐதிகத் ஒழிப்புண்மை ஐதிகத்தோடியல் பெனநான்கு அளவை காண்பர் அவையற்றின் மேலும் அறைவர் அவையெல்லாம் அளவை காண்டல் கருதலுறை என்றி மூன்றின் அடங்கிடமேம் வேறு மாசரு காட்சி ஐயம் திருவின்றி ஆசர அறிவதாகும் அனுமானம் அவிநாபம் பேசுரும் ஏது கொண்டு மறைபொருள் பெறுவதாகும் காசரு முறையுமான தடங்கிட பொருளை காட்டும் காட்சி நால்வகை கண்ட பொருளை இரட்டுறவே கருதலையம் திரியவே கொண்டல் திரிவாம் பெயர் சாதீ குணமே கர்ம பொருளென ஐந்து உண்ட விகல்ப உணர்வினுக்கு பொருளின் உண்மை மாத்திரத்தின் விண்டலில்லா அறிவாகும் விகல்பமில்லா காட்சியே பிரமாண பிரமேயங்களின் பாகுபாடு காண்டல் வாயில் மனம் தன் வே தனையோடு யோக காட்சி என நான்காம் அனுமானம் தனக்கும் பிறர்க்கும் என்றிரண்டாம் மாண்ட உரை தந்திர மந்திரத்தோடு உபதேச சொல் என மூன்றாம் புண்ட அளவை கெதிர் புலன் தன் இயல்பு பொதுவென்றிரண்டாமே சிறப்பு இயல்பு பொது அன்னிய சாதியும் தன் சாதியும் அகன்று தன்னியல் பன்னியத்தை தவிர்த்து தன் சாதி கொத்தல் துண்ணிய பொது இயற்கை சொன்ன எவ்விரண்டினுள்ளே மன்னிய பொருள்கள் யாவும் அடங்கிடமான முற்றால் இந்திய காட்சி மானத காட்சி உயிரினோடுணர்வு வாயில் ஒளியுருவாதே பற்றே செய்யிரோடு விகல்பமின்றி தெரிவதின்றிய காட்சி அயர்விலிந்திரிய ஞானம் ஐம்புலன் சார்ந்தொயிர்கள் கண் மயர் வர வந்த ஞானம் மானத தன் வேதனை காட்சி யோக காட்சி அருந்தின்ப துன்பம் உள்ள தரிவின கராகமாதி தரும் தன்னை தனையாங் காட்சி சமாதி மலங்கள் வாட்டி பொருந்திய தேச கால இயல்பகல் பொருள்கள் எல்லாம் இருந்துணர்கின்ற ஞான யோக நேம் பக்க மூன்றின் மூன்றேது உடைய பொருளை பார்த்துணர தக்க ஞானந்தன் பொருட்டாம் பிறர்த பொருட்டாம் அனுமானம் தொக்கையவற்றால் பிறர் தெளிய சொல்லலாகும் அச்சொல்லம் மிக்க அன்னோபயத்தினோடு எதிரேக சொல்லென இரண்டாம் பக்கம் மூன்று பக்கம் பக்கம் நிகர் பக்கம் நிகரில் பக்கமேன தோன்று பக்கம் துணி பொருளுக்கு இடமா உவமை நிகர் பக்கம் ஆன்ற பொருள் சென்றடையாத இடமாம் நிகரில் பக்கமோதல் என்ற இரண்டும் பொருளுன்மை கிடமாம் ஒன்று பொருள் என்றாம் இது இயல்பு காரியத்தோடு அனுபவத்திலேவை இயல்பு மாமரத்தை காட்டல் உரு காரியம் புகை தன் ஆதியாய அனல் காட்டலாகும் அனுபலத்தியது சீதமின்மை பனியின்மை காட்டல் போலும் செப்பிடிலே சுல் புகையால் அனலுண்டு அடுக்களை போல் என்ன புகாரல் அன்னோவயம் வகையா மணலில்லாவிடத்து புகையின்றாகும் மலரினொடே முகையார் நீரிற்போலென்று மொழிதல் எதிரேகொல்லிவை தொகையார் உறுப்பை தொடுங்கூட கூட முழற் துணிந்தே பிற அனுமானங்கள் போது நாற்றத்தால் அறிதல் பூர்வ காட்சி அனுமானம் ஓது முறையால் அறிவின்னழ உணர்தல் கருதல் அனுமானம் நீதியால் முற்கர்ம பலம் நிகழ்வதி போதி செய்தே ஆதியாக வரும் பயனென்றல் உறையால் அனுமானம் ஆகமம் அநாதியே அமலாய அறிவநூலாக மந்தான் பின் ஆதிமான்றின்றி பேணல் தந்திரமந்தீரங்கள் அநாதிகள் அடக்கி தெய்வம் வழிபடும் வாய்மையாகும் தனா தனா தி உணர்த்துதல் உபதேசந்தான் அனுமான போலி ஈண்டு பக்க போலி நான் கேதும் போலி காண்டும் தோல்வி தானமிரண்டு இருபத்திரண்டாம் கருதிலேயே அழக்கில் அறுபத்தைந்தாகும் பிரமாணவியல் முதல் சூத்திரம் பதியுண்மை ஒருவனோடு ஒன்றென்று உலகமெல்லாம் வரும் முறை வந்து நின்று போவதே தருபவன் ஒருவன் வேண்டும் தான் முதலீருமாக மறுவிடம் அநாதிமுக சித்துரு மன்னி நின்றே உதிப்பதும் ஈரமுண்டென்றுரைப்பதிங் என்னை முன்னோர் மதித்துலகநாதியாக மன்னியதென்பின் நின் இதற்கு யான் அனுமானாதியடனே பூதாதியெல்லாம் விதிப்படி தோன்றிமாய காணலான் மேதிக்கே இயல்பு கான் தோன்றி மாய்கு செய்தி செய்தியற்றிடும் செய்தி என்னில் செயல் செய்வான் ஒருவன் வேண்டும் செயற்படும் சேதனத்தால் நிலம் புனல் அனல் கால்காண நிறுத்திடம் அழிக்கும் மாக்கும் பலம் தரு ஒருவன் இங்கு பண்ணிட வேண்டாயின் இலங்கிய தோற்றம் நிறை செய்தே நலன் கிளர் தோற்றம் நாசம் தனக்கிழநாதன் வேண்டும் சார்பினில் தோன்றும் எல்லாம் தருபவன் இல்லையெனில் தேரின் அதற்கோ தோற்றம் உள்ளதற்கோ நீச்சப்பாய் ஊரில்லதும் தோன்றாதுள்ளதேலுதிக்கவேண்டாம் சோர்விலாதிரடுமின்றி நிற்பது தோன்றுமன்றே உள்ளமில்லதுமின்றி நின்றதொன்றுளதேலுண்டாம் இல்லதே இல்லையாகும் தோற்றமும் இசையாதாகும் உள்ள காரணத்திலுண்டாம் காரியம் உதிக்கும் மண்ணில் ல்லதாம் படங்கடாதி தேழில் தரும் இயற்றுவானால் ஒரு பொருள் ஒருவனின்றி உளதிலதாகுமெனில் தருபொருளுண்டேலின்றாம் தன்மையின்றேலுண்டாய் வருதலின் திலது காரியம் முதலில் உளதாகுமெனில் கருது காரியமும் உண்டாய் தோற்றமும் காயத்தின் அழிவு தோற்றம் கண்டனம் உலகிற்காணாம் நீயித்தை உரைத்தவாறு என்ன நெல் நிகழ்த்தும் உண்மை மாயத்த உலகம் பூநீர் தீவழி வானமாதி ஆயித்தா நின்றி நொன்று தோன்றி நின்றழிதலே ஓரிடம் அழிய பின்ன ஓரிடம் நிற்கும் ாம் என்றிடல்ாரிடம் மதனில் காட்டும் அங்குறம் கழியும் வேனில் சீருடை துலகு காலம் சேர்ந்திட பெயர்ந்து செல்லும் காலமே கடவுளாக கண்டனம் தொழிலுக்கென்னில் காலமோ அறிவின் ஆயினும் காரியங்கள் காலமே தரவே காண்டும் காரணம் விதியினுக்கு காலமும் கடவுளே வலால் துணை காரணங்கள் அழிந்த பின் அணுக்கள் தாமே அகிலமாய் வந்து நின்று கழிந்திடும் கர்ம அணுவும் கூட மொழிந்திடும் ஜடமையாகி மொழிதலான் முடிய ஒழிந்திடம் அணுரூபங்கள் உலகிலாம் ஒடுங்குமன்றே காரண அணுக்கள் கெட்டால் காரிய உலகின்றன காரண மாயையாக காரியம் காணலாகும் காரண மாயையனை காண்பதிங் கணுவைய காரண மாயையே கண் காரியம் அனோவில் காரியம் என்பதனை காரண அணுவையெனில் காரியம் அவயவத்தால் கண்டனம் கட்டாதி போல காரிய உருவமெல்லாம் அழித்தரும் காரணத்தால் காரிய உருவின் மாயை தருமென கருதிடாயே தோற்றமும் நிலையும் மீறும் மாயையின் தொழிலதென்றே சாற்றிடம் உலகம் வித்து சாகாதி அணுக்களாக ஏற்றதேலீண்டு நிற்கும் கில்லதேலியதாம் மாற்றம் நீ மறந்தாயித்தால் மாயையை மதித்திடாயே மாயையின் உள்ள வஞ்சம் வருவது போவதாகும் நீயதிங்கில்லையெனில் நிகழ்த்திட முயலிற்கோடு போயுகும் இலைகள் எல்லாம் மரங்களில் புக்கு போதின் ஆயிடம் அதுவும் கருது காரணமுண்டாக காரியமுள்ளதாக வருதலாலி வைய மற்றொரு கடவுளுத்தை தருதலாலியாக கேள் புத்திம்காரியத்தால் பூதாதி புருஷன்தானும் அத்தன கரணம் பெற்றால் அறிதலால் அவற்றை மாயை உய்திடம் மதனால் மாயை குணர்வொன்றும் இல்லை என்றே வைத்திட மதனால் எல்லாம் அருவிப்பொருவன் வேண்டும் பதி பிரபஞ்சத்தை காரியப்படுத்தும் முறைமை காரிய காரணங்கள் முதல் துணை நிமித்தம் கண்டாம் பாரின் மண் திரிகை பண்ணம் அவன் துணை நிமித்தம் தேரின் தன் சக்தியாக ஆரியன் குலாவனாய் நின்றாக்கு வந் மாயாகி மாயையின் அவ்ய்திந்து முந்திடம் மராகமாதிமு குணமாதிமூலம் தந்திடம் சிவனவந்த சந்நதி தன்னில் நின்றே வைகரி செவியில் கேட்பதாய் அந்த வசனமாக மெய் தரும் புதான வாயு மே விழ விளைந்த வண்ணம் பொய்யுற அடைவுடைத்த புந்திகாரணமதாகி ஐயமில் பிராணவாயு அடைந்தெழுந்தடைவுடைத்த உள்ளுண ரோசையாகி செவிகி நில் உறுத்தல் செய்ய உள்ளிய பிராணவாயு விற்பியையுடையதன்றே அக்கரங்கள் சிந்ததின்றி மெல்லவே எழுவதாகு அத்திமை வேரதாயே வேற்றுமை பட்ட வண்ணம் வெவ்வேறு விபாகமாகிய தோற்றுதல் அடவொடுக்கி சுயம் பிரகாசமாகிய சாற்றிடும் மயிலி நண்டம் சலமே போன்றங்காட்டவே உடையதாகி பைசந்தி அமர்ந்து நிற்கும் சூக்ஷம வாக்கதுள்ளோ ஜோதியாயழிவதின்றே ஆக்கிடம் அதிகாரத்துக்கழிவினைதனை கண்டால் நீக்கமில்லிந்தம் முதன்மை நித்திய மூடை தாய் புக்கு வரவிழைப்பும் விகாரமும் புருஷனின்றான் நிகழ்ந்திடம் வாக்கு நான்கும் நிவிர்த்தாதி கலையை பற்றி திகழ்ந்திடம் அஞ்சதாக செயல் பரிணாமன்று புகழ் திடம் விற்த்தியாகும் படங்குடீலான போல மகிழ்ந்திடம் பிரம்மன்று மாமாயை என்பர் நல்லோர் வித்தைகள் வித்தை சரசதா சிவரின்றிவர்க்கு வைத்தோரும் பதங்கள் வண்ண புவங்கள் மந்திரங்கள் தத்துபம் சரீரம் போக கரணங்கள் தாமெலாமும் உய்திடம் வைந்த மூவகை அணுக்களுக்கு முறையாமல் விந்து ஞானம் மேவினதில்லையாகில் விளங்கிய ஞானமின்றாம் ஓ விட விந்து ஞானம் உதிப்பதோர் ஞானமுண்டேல் சேபுயர் கொடியினான் தன் சேவடி சேரல அறிவினில் உருவம் தோன்றி அங்காங்கி பாவமாகியம் உருவினில் உருவமாயே உதித்திடும் உலகமெலாம் பெருகிடும் சுருங்கும் பேதபேதமோடேதமாகும் உருவனே எல்லாமாகி அல்லவா உடனுமாவன் அருவுருநாதாகும் விகாரமும் அபிகாரத்தின் வருவதோமில்லை என்னின் வான்வழியாதிபூதம் தருவது தன்னின் மே கச்சலத்தங்களோடும்மே உருவன்றெல்லாம் புதித்திடும் உணர்ந்து கொள்ளே மண்ணினர் கட்டாதி எல்லாம் வருவது குலாலனாலே எண்ணிய உருவமெல்லாம் இயற்றுவன் ஈசந்தானும் கண்ணு காரியங்கள் எல்லாம் காரணம் அதனில் காண்பன் பண்ணவதெங்கே நீங்க சீலமோ உலகம் போல தெரி பரிதனால் நிற்கும் கோலமும் அறிவார் இல்லையாயினும் கூற தந்து நிறுத்தி பின்னாசம் பண்ணம் காலமே போல கொள்ளி நிலசெயல் செயல் கடவுட்கண்ணே கற்ற நூற் பொருளும் சொல்லும் கருத்தினங்கி தோன்றும் பிறந்தொடுக்கும் உற்றதும் போல எல்லா உலகமும் உதித்தொடுங்க பற்றோட பற்றதின்றி நின்ற நன் பரணும் அன்றே உயிரவை ஒடுங்கி பின்ன உதிப்பதென் நரன் பலென் மலத்தி நாகம் சிதைந்தில் அயர் ஒழி காரியங்கள் அழியும் காரணங்கிடக்கும் பயில் தரு காரியம்மின் பண்டு போல் பண்ணு மீசன் தோற்றுவே தளித்து பின்னும் துடை தருள் தொழில்கள் மூன்றும் போற்றவே உடைய ஈசன் சாற்றிய கதிரொ நிற்க தாமரை அலருங்காந்தம் காற்றிடம் கணலை நீர கரந்திடும் காசினிக்கே உரைத்த ஏ தொழ்கள் மூன்று மூவரு குலகமோத வரைத்த துருவனிக்காக்கி வைத்ததிங் என் நெல் விரை கமலத்தோன்மாலும் ஏவலான் மேவினோர்கள் குறைத்ததிகார சக்தி புண்ணியம் நன்னலே இறுதியாம் காலம் தன்னில் ஒருவனே இரு வருந்தம் உறுதி நின்றான் என்னில் இறுதி தான் உண்டாகாத அறுதி எல்லாம் அழித்தலால் அவனால் இன்னும் பெருது நாமாக்கம் நோக்கம் என்ன காரணம் தோன்ற என்னே முன்னவன் மன்னிய புத்தி மாவுயிருக்கு வழங்கவும் அருளால் முன்னே துண்ணிய மலங்களெல்லாம் துணைப்பதும் தொல்லாமே அழிப்பிழை பாற்றலாக்கம் அவ்வவர் கர்மமெல்லாம் கழித்திடல் நுகரச் செய்தல் காப்பது கர்ம முப்பில் தெளித்திடல் மலங்கள் எல்லாம் மறைபருதானும் பழிப்பொழி பந்தம் வீடு பார்த்திடின் நருளே எல்லாம் பதியின் பொது இலக்கணம் அருவமோ உருவா ரூபம் ஆனதோ அன்றே நின்ற உருவமோ உரைக்கும் கர்த்தா வடிவன குணர்ந்திங்கெனின் அருவமும் உருவாரூபம் ஆனது மன்றே நின்ற உருவமும் ஒன்றும் சொன்ன ஒருவனுக்குள்ளவாமே நன்னிடம் உருவம் என்னில் நமக்குள்ள உருவம் போல பண்ணிட ஒருவன் வேண்டும் இச்சையேர் பலரும் இச்சை கண்ணிய உருவம் கொள்ளே யாம் பெரும் கடவுள்தானும் எண்ணிய யோக சித்தர் போலுரு இசைப்பேன் காணே வித்தக யோக சித்தர் வேண்டொரு கொள்ளுமா போல் உத்தமன் கொள்வன் அவர்களில்லொருவன் நாவன் அத்தகையவர்களெல்லாம் ஆக்குவதருளாலாங்கு வைத்தது மாயையன் என் வடிவலா மாை தான் மலத்தை பற்றி வருவதோர் வடிவமாகும் ஆய ஆணவமகின்ற அறிவோடு தொழிலை யார்க்கும் நாயகன் எல்லா ஞான தொழில் முதல் நன்னலாலே காயமோ மாயையன்று காண்பது சக்தி தன்னால் சக்தியே வடிவென்றாலும் தான் பரிணாமமாகும் நித்தமோ அழியும் அத்தால் நின் மலநருவே என் அத்துவ மார்கத்துள்ளான் அலனி வன் நருமை தன்னை புத்திதானுடையை போல இருந்தனை புகழ கேள்நீம் உலகினில் பதார்த்தமெல்லாம் உருவமோடருவமாகிய நிலவிட மொன்றொன்றாக நின்ற அந்நிலையே போல அழகிலா அறிவந்தானும் அருவமே என் நெல்லாய்ந்து குலவிய பதார்த்த தொன்றாய் கூடுவன் குறித்திடாயே பந்தமும் வீடு மாய பத அந்தமும் ஆதி இல்லான் அளப்பில நாதலாலே எந்தைதான் இன்னென்றும் இன்னதானி மின்னதாகிய வந்திடானென்றும் சொல்ல வழக்கொடுமாற்றமென்றே குறித்ததொன்றாக மாட்டா குறைவிலநாதலானும் நெறிப்பட நிறைந்த ஞான தொழிலுடை யானம் வெறுப்புடு விருப்பு தன்பால் மேவுதல் இலாமயானம் நிறுத்திடம் நினைந்த மீனி நின்மலன் ஆரணமாக மங்கள் அருளினால் உருவு காரணன் அருளானாகில் கதிப்பவரில்லை யாகும் நாரணன் முதலாயுள்ள சுரணெல்லாம் ஷீரணி குரு சந்தான செய்தியும் சென்றீடாவே உருவருள் குணங்களோடும் உணர்வருள் குருவேற்றோன்றும் கர்மமம் அருளரன்றன் கரச்சரணாதீசாங்கம் தருமருள் பாங்கமெல்லாம் தானருள் தன கொன்றின்றே அருளுரு உயிருக்கின்றே ஆக்கினன் அச்சித்தனன்றே உலகினை இறந்து நின்ற தரவுரு வென்பதோறார் உலகவன் உருவில் தோன்றி ஒடுங்கிடமென்றும் ஓரார் உலகின் குயிரும் ஆகி உலகுமாய் நின்றதோறார் உலகினில் ஒருவர் நண்பர் உருவினை உணரெல்லாம் தேவரின் ஒருவர் நண்பர் திருபுரு சிவனை தேவர் மூவராய் நின்றதோரார் முதலுரோ பாதீ மாதர் ஆவதும் உணராரதி ஹரியயர்கரிய ஒண்ணா மேவரு நிலையும் ஓரார் அவனுரு விளைவு மோரார் போதத்தை புரிதல் ஓரார் யோகியா முக்தி உதவுதல்லதுவும் ஓரார் வேகியா நார் போர் செய்த வினையினை வீட்டலோரார் மூடரெல்லாம் உம்பரின் ஒருவன் என்பர் ஒன்றொடொன்றொவ்வா வேடம் ஒருவனை தரித்து கொண்டே நின்றலால் உலக நீங்கி நின்றன என்றும் ஓரார் அன்றிய வேடமெல்லாம் அருள்புரி தொழிலென்றோரார் கொன்ற நாயகன் கண்ணயபால் நாயகி புதை பாயிரோளாகி மூட பரிந்துலகின கற்றே தூயனே திரத்தினாலே சுடரொளி கொடுத்த பண்பில் தேயமாறொழிகளெல்லாம் சிவனுரு தேசதென்னார் கண்ணுதல் யோகிருப்ப காமனின்றி வே விண்ணுரு தேவராதி ஓரார்மால்தான் எண்ணி வேள்மதனை ஏவ எரிவிழித்திமவான் திமான் பெற்ற பெண்ணினை புணர்ந்துயிர்க்கு பேரின்பழித்ததோரார் படைபாதி தொழிலும் பக்தி ளும் பாவனையும் நூலும் இடபாக மாதராளோட இயந்துயிர்கின்பென்றும் அடைப்பனாம் அதுபும் முக்தி அளித்திடும் யோகம் பாசம் தொழிலும் மேனி தொடக்கானில் சொல்லோணாதேம் உருமேனி தரித்து கொண்டதென்றலும் உருவீரந்த அருமேனி அதுவும் கண்டோம் அருவுருவான போது திருமேனி உபயம் பெற்றோம் செப்பிய மூன்றும் அந்தங் கருமேனி கழிக்க வந்த கருணையின் வடிவு காணே அத்துவாமூர்த்தியாக அறைகுவதென்னை என்னின் நித்தனாய் நிறைந்தவற்றின் நித்தனாய் கிடா நிலைமை யானும் சித்துடன் அச்சித்து கெல்லாம் வைத்தவா மத்தூவாவும் வடிவன மறைகளெல்லாம் மந்திர மத்துவாவின் மிகு தொரு வடிவமாக தந்ததன் நரனுக்கென்னில் ஜகத்தின குபாதானங்கள் விந்து மோகினிமான் மூன்றாம் இவற்றின் மேலாகி விந்து சிந்தையாரதீத்தமான சிவசக்தி சேர்ந்து நிற்கும் சுத்தமா விந்து தன்னில் தோன்றிய ஆதலானும் சக்தி தான் பிரேரித்து பின் தானதிஷ்டித்து கொண்டே அத்தினால் புக்தி முக்தி அளித்ததால கென்றே வைத்தவாம் மந்தீரங்கள் வடிவன மறைகள் எல்லாம் மந்திர மதனில் பஞ்ச மந்திரம் வடிவமாக தந்திரம் சொன்ன வாரிங்கெண்ணில் சாற்ற கேள்நீ முந்திய தோற்றத்தாலும் மந்திர மூலத்தாலும் அந்தமில் சக்தியாதீ கிசைத்தலும் ஆகும் அன்றே அயற்றனை யாதியாக அறநூறு என்பதென்னை பயந்திடம் சக்தியாதி பதிதலால் படைப்பு மூலம் முயன்றனர் இவரேயாயின் முன்னவெண்ணை முற்றும் நயந்திடம் அவனிவர்க்கு நன்னொதொருமே சக்தியின் இலக்கணம் சக்தி தான் பலவோ வெண்ணில் தான் ஒன்றே அநேக்கமாக வைத்திடம் காரியத்தான் மந்திரியாதிக்கெல்லாம் உய்திடம் ஒருவன் சக்தி போலரனுடையதாக ிமூர்த்திகளை எல்லாம் புரிந்தவன் நினைந்த வாராம் சக்தி தன்படி வேதனில் தடகிலா ஞானமாகும் உய்திடமிச்சை செய்தி இவை ஞான துளவோ வென்னின் ே வைத்தலான் மறைப்பில் ஞானால் மறுவிடும் கிரியையல்லாம் ஒன்றதாயிச்சா ஞான கிரியென்றொரு மூன்றாகிய நின்றிடம் சக்தி இச்சே உயிர்கருள் நேசமாகும் நன்றெலாம் ஞான சக்தியால் நயந்தரி வநாதன் அன்றருட்கிரை தன்னால் ஆக்குவநிலம் எல்லாம் ஜீவனும் இச்சா ஞான கிரியையால் சிவனை ஒப்பன் ஆவனின்றி நாதீமலம் இவற்றினை மறைக்கும் காவலிவன் செய் கர்ம தளவினில் கொடப்ப காண்பன் பாவியாம் புக்தி முக்தி பயன் கொள்ளும் பண்பேற்றாகும் லயபோக அதிகாரம் ஞானமே யான போது சிவன் தொழில் ஞான மொக்கின் ஈனமில் சதா சிவன் பேர் ாம் தொழிலேரின் ஊனமேற்கை வித்யை ருத்திரன் இளைய போகம் ஆன பேரதிகாரத்தோ அதிகரணமே வித்தையோடீசாதாக்கிய சக்தி சிவங்கள் சுத்தத்தத்துவஞ்சீவந்தன் சுதந்திர வடிவமாகும் நித்தமென்றுரைப்பர்காலம் நீங்கிய நிலைமையாலே வைத்திலர் முற்பிற்பாடு வருவித்தார் கருமத்தாலே ஒருவனே ராவணாதி பாவகமுற்றாற் போல தருவனி ஒருவமெல்லாம் தன்மையும் திரியானாகும் வரும்படி வெல்லாம் சக்தி சக்தி தான் மரமம் காழ்பும் போல மன்னி சிவத்தினோடியை தன்மை நீலாதிவண்ணம் பொருந்திட பளிங்கவற்றின் தன்மையாய் நிற்கும் போல் சத்தி தன் பேதம் எல்லாம் நின்மலன் தானாய்தோன்றி இளமையொன்றாயே நிற்பன் முன்னருட்சி தான் முழையான் என்றே சக்தியும் சிவமும் மாயம் உலகமெல்லாம் தொண்ணும் உ வைத்தனன் அவளால் வந்த ஆக்கமி வாழ்க்கை எல்லாம் ஈத்தையும் அறியார்பீட லிங்கத்தினி அல்பு மோரார் பதியின் சிறப்பிலக்கடம் சிவனருவுருவம் அல்லன் சித்தினோட சித்தமல்லன் பவமுதல் தொழில்களொன்றும் பண்டிடவான முதல் யோக போகம் தரிபவல்லே இவை பெற இயந்தமொன்றும் இயந்திடியல் இரண்டாம் சூத்திரம் அத்வைத்தம் உலகிலமாக வேறாய் உடனுமாய் ஒளியாய் ஓங்கி அழகிலா உயிர்கள் கண்ம தான இன்னமர்ந்து செல்ல தலைவனாயிவற்றின் தன்மை தன்கெய்தலின்றே தானே நிலவு சீரமலனாகி நின்றன நீங்காதெங்கும் ஒன்றன மறைகளெல்லாம் உரைத்திட உயிர்கள் ஒன்றே நின்றனன் என்று பன்மை நிகழ்த்துவதென்னை என்னின் அன்றவை பதிதானொன்றென்றும் அக்கரங்கள் தோறும் சென்றிடம் அக்கரம் போல நின்றன சிவனும் சேர்ந்தேன் உருவொடு கருவி எல்லாம் உயிர்கொடு நின்ற வேறாய் வருவது போல ஈசன் உயிர்களின் மறுவி வாழ்வன் தரும் உயிரவனையாக உயிரவை தானோமாக வருமவனிவைதானாயும் தானாயும் வேறுபாய் மண் நீ நின்றே இருவினை உண்மை இருவினை இன்ப துன்ப திவ்வுயர் பிறந்திறந்து வருவது போல் போவதாகும் மன்னிய வினை பயன்கள் தருமரந்தரணியோடு தராபதி போல தாமே மறுவிடா வடிவம் கர்ம பலன்களும் மறுமை கண்ணேம் இருவினை என்னை இன்ப துன்பங்கள் இயல்பதென்னின் ஒரு தன்மை இயல்பு ஒருவனு கிரண்டு செய்தி வருவதன் மலரும் தீயும் மறுவலின் வாசம் வெம்மை தருவதன் நீரன் செய்தே தானியல் பாகமன்றே தன்னியல் பொழிய பூபம் தழலும் வந்தன நீரின் மன்னிய திரண்டு செய்தி ானும் உிய இன்ப துன்பம் உறும் உணர்விலாத துன்னிய அச்சுத்தையின்ப துன்பங்கள் சூழ்ந்தேடாவே இம்மையின் முயற்சியாலே இருநிதி ஈட்டியின்பம் இம்மையே நுகர்வ செய்தி வர் பொருளும் இன்றி இம்மையே இடருழப்பர் வேறிருவினையொண்டேல் இம்மையின் முயற்சியின்றி எய்திட வேண்டும் இங்கே இருவினை செயல் காணிம்மை இரு பொருளின்பம் வேண்டி வருவினை செய்யும் காலை மடிவரும் மடியும் இன்றி தருவினை அதனில் அந்த தானரும் துயரும் தங்கும் ஒருவினை செய்யாதோறும் உடையறிவுலக தொள்ளே வினைப்பயன் நுகரும் முறைமை பேரிழ பின்போடு பிணிமோப்பு சாக்காடென்னம் ஆறு முன்கருவுட்பட்டதவிதி அனுபவத்தால் ஏரிடம் முன்பு செய்த கர்மம் இங்கிவற்றிற்கேதோ தேரணி இனிச்சை கர்மம் மேலுடர் சேரோமென்றே உடற் செயல் கர்மம் இந்த உடல் வந்தவாறேதென்னின் விடப்படும் முன்னூடம்பின் வினையந்த உடல் விளைக்கும் தொடர்ச்சியால் ஒன்று கொன்று தொன்று வித்தின் இடத்தின மரம் மரத்தின் வெத்து வந்தியோமா போல் முயல் விதிய இந்த முயற்சியோடனுபித்தால் இச்செயல் இதமகீதங்கள் முன்னர் அச்சையலானிங்கோ அவசையின் மேலே காகும் பிட்சையாதனுபவிப்பென்ற பின் தொடரும் செய்தி மேலைக்கு வித்தூமாகி விளைந்தவை உணவோமாகி ஞாலத்து வருமா போல நாம் செய்யும் வினைகளெல்லாம் ஏலத்தான் பலமா செய்யும் இதமகி தங்கெல்லாம் மூலத்ததாகி என்றோ வந்திடம் உரைமையோடே இதமகி தங்கள் திகள் மன வாக்கு காயத்து இத முயற் குருதி செய்தல் அதிதமற்றது செய்யாமை இத மகீதங்களெல்லாம் இறைவனை ஏற்று கொண்டெங்கு இத மகிதத்தாலின்புன்பங்கள் ஈவனன்று இறைவனிங்கேற்பதென்னை இதமகீதங்களென்ன இறைபறனுயிர்க்கவைத்த நீத்தின் நிலைமையாகும் அறமலிஹிதன் செய்வோரு கனு கிரகத்தை செய்வன் மரமலி அகிதஞ்செயன் நீ கிரகத்தை வைப்பன் நிக் கிரகங்கள் தானோ நீ சத்தாலீசன் அடித்து தீர்த்தம் சம்பே இக்கிரமத்தினாலே ஈண்டரம் இயற்றிடன்பன் எக்கிரமத்தினாலும் இரசையெல்லே என்றும் தந்தையாய்பெற்ற தத்தம் புதல்வர்கள் தம் சோளாற்றின் வந்திடாவிட நோரூக்கி வளாரினடித்து தீய பந்தமும் இடவாரெல்லாம் பார்த்திடில் பறிவேயாகும் இந்த நீர் முறைமையன்றோ ஈசனார் முனிவு மென்றும் செயல்களே பலத்தை செய்யும் தெய்வம் வேண்டா இங்கென் முயலுமி செயல்கள் இங்கே முழுவதும் அழியும் எங்கே பயனளி பண அழிந்தே பலன்களை பண்ணம் கேட்டே வயலிடம் தழையும் தின்னம் மருந்தும் பின்பலிக்குமாபோல் செய்கிடம் தழையும் தின்னும் திரபிய மதுபம் போல உயிர்த்திடம் செய்தி கேட்டே உருவிக்கும் பலத்தை என்னின் வைத்திடும் சோரும் பாக்கும் அருந்தினர் வயிற்றின் மாய்ந்தால் மெய்த்திடும் பலம்புனக்கு மலமலான் வேறமுண்டோ திரவியம்பு மயன்று செய்தி கண் திரவியங்கள் விரவிய இடத்தே வீந்து பலன் தரும் இம்மை அம்மை பறவி பாத்திர தேட்டதெல்லாம் கரவிடமிங்கே எங்கே பலன்கொள கருதினாயே செய்தவர் மனத்தேயெல்லாம் செய்தியோ கிடந்த பின்னர் எய்தவே பலன்களினோ இருந்ஸ்வர்க்கம் பொ நரகம் பூமி புந்தியில் கிடந்த போந்த ஐயனே அழகிது சொல் இந்திரஜால மாய்த்தே தானம் செய்ர் ஊனம் பின்னுறவே காண்டும் பலமுருவேப்பான் வேண்டும் ஈனமிழ் செய்தி ஈசன் இடம் பணி இவை நாம் செய்தால் நூனங்கள் அடிகம் நோக்கி நுகர்வேப்பன் வினை நோய்தீர உலகுடல் கரணம் காலம் உருபலம் நியதி செய்தே பல கர்மம் பண்ணோவதுன்பதானால் நிலவிடா இவை தாம் சென்று நினைந்துயர் நிறுத்திக் கொள்ளா அழகிலா அறிவநானை அனைத்திடம் அருளினாலே ஒழுக்கமன் பருளாச்சாரம் உபச்சாரம் உறவு வழுக்கிலா தவம் தானங்கள் வந்தித்தல் வணங்கள் வாய்மை அழுக்கிலா துற வடக்க அறிவோட சித்தலாதே இழுக்கிலா அறங்களானால் இறங்குவான் பணியரங்கள் மனமது நினைய வாக்கு வழுத்த மந்திரங்கள் சொல்ல இன மலர் கையில் கொண்டங்கே செத்த தெய்வம் போற்றி சின முதல் அகற்றி வாழும் செயலறம் ஆனால் யார்க்கும் முனம் ஒரு தெய்வமிங்கோ செயற்க தெய்வம் கொண்டீர் மாதுரு பாகனார்தாம் வருற்ற தெய்வங்கள் வேதனை படும் பிறக்கு மேல் வினயோ செய்யோம் ஆதலான் இவையில் தான் அறிந்தருள் செய்வ நன்றே இங்கு நாம் சிலர்க்கு பூஜை இயற்றினால் இவர்களோ வந்து அங்குவான் தருவாரில் அத்தெய்வமத்தனை காண் எங்கும் வாழ் தெய்வமெல்லாம் இறைவனானையினால் நேற்ப அங்கு நாம் செய்யம் செய்தே காணவை பாலளேப்பான் காண்பவன் சிவனேயானால் அவனடி கண்பு செய்க மாண்பரம் அறந்தன் பாதம் மறந்து செய்யறங்களில்லாம் வீண் செயல் இறைவன் சொன்ன விதியறம் விருப்பொன்றில்லாம் புண்டனன் வேண்டல் செய்யோ பூஷனை புரிந்து கொள்ளே தாபர சங்கமங்கள் என்றிரண்டுருவில் நின்று மாபரன் பூஜை கொண்டு மன்னுயிர் கருளை வைப்பான் நீ பரன் தன்னை நெஞ்சில் நினைவயில் நிறைந்த பூஜை ஆய்பறம் பொருளை நாளம் அர்ச்சி நீ அன்பு செய்தே அரணிகன்பர் செய்யோ பாவமும் அறமதாகும் பரநடி கண்பிலாதார் பொன்னியம் பாவமாகும் வரமுடை தக்கன் செய்த மாவேள்வி தீமையாகே நரணி நிற்பாலன் செய்த பாதகம் நன்மையாய்த்தே மறைகளீசன் சொல்ல சொல் வழிவாரா உயிரை சிறைகள் மா நிறைய பணி செய்வோர் செல்வத்தோடும் உறையுமாபதிகல்லும் பெருலகங்கள் யோ நீக்கெல்லாம் இறைவனானின்புன்பங்கள் இறைவதாகும் ஆணையாளவனி மன்னன் அருமறை முறை செய்யாரே ஆணையில் தண்டம் செய்தோம் அருண் சீரையீட்டும் வைப்பன் ஆணையின் வழி செல்வோரு கருபதி செல்வம் நல்கே ஆணையும் வைப்பன் எங்கும் ஆனையே ஆணையே காண் அரசனும் செய்வதீசன் அருள்வழி அரும் பாவங்கள் தரையுர் செய்யில் தீய தண்டலின் வைத்து தண்ட துரை செய்து தீர்ப்பன் பின்பு சொல் வழி நடப்பர் தூயோர் நிறையமும் சேரந்த நிறைய முன்நீர்மையீ தான் அருளினாலுரை தனூலின் வழிவாராததன் மஞ்சையின் இருளு நிறைய துன்ப திட்டிரும் பாவம் தீர்ப்பன் புருளுாம் ஸ்வர்கீ போகத்தால் புண்ணியம் தீர்ப்பன் மருளு மலங்கள் தீர்க்கும் மருந்திவை வைத்தியநாதன் மருத்துவன் உரை தனூலின் வழிவர்பிணிகள் வாரா வருத்திடும் பிணிகள் தப்பில் தப்பிய வழியம் செய்ய திருத்தினன் மருந்து செய்யாதொரும் பிணி சென்றும் தீர்ப்பன் உரை தனூல் சிவனும் இன்னே ஒருங்கன்மூட்டி தீர்ப்பன் மண்ணுளே சிலபியாதே மருத்துவ நறுதியோடும் திண்ணமயறுத்து கீரே தீர்த்திடம் சில நோயெல்லாம் கண்ணிய கட்டி பாலும் கலந்துடன் கொடுத்து தீர்பன். அண்ணலும் இன்பதுன்பம் துன்பம் அறுத்தியே வினையரொப்பன் பூத்தனா ஷரீரம் போனால் புரியட்ட ரூபம் ி இன்ப துன்பங்களெல்லாம் நாதன ராணை உயிக்க நரகுடு சர்க்கம் துய்த்து தீதிலா அணுவாயோ சேந்திடும் ஜீவனெல்லாம் உடல் விடாயோ நீ பற்றி உதிப்பினும் படர்ராதுரும் பாவத்தால் பாடாடம் போர்க்கிழந்து கடனதாம் காலம் சென்றால் கடுநரகனில் தங்க இடருற தளவினில் எடுக்குமன்று பன்னகம் மண்டஜங்கள் பரகாயம் தன்னேற்பாய்வோர் துண்ணு தோல்மு துறந்து செல்வதுவே போல உன்னிய உயிர்கள் ஸ்தூல உடல் விட்டு வாணினோடும் மண்ணிடம் கனவினை மறுவுமா போல் இருவினை இலக்கணம் தன்மமோட தன்மமாகி தானிற பயனம் தந்து நன்மை தீமையினும் என்ப தொன்பினம் நாடி காண முன்னமே ஆன்மாவின் தன் மும்மல தொன்றதாக கண்மமும் மூலம் காட்டி காமிய மலமாய் நிற்க இருவினை அநாதியாதீம் இயற்றலால் நுகர்வாலந்தம் வருமலம் சாந்து மாயாம் உருபுகழ் மறுவியார்த்து தரிசெயல் முறைமையாலே தான் பல பேதம் காட்டி அறுவதாய் நின்றரன் தன் ஆனையின் நமர்ந்து செல்லும் தனுக்களின் தன்மை சங்கமம் தாபரங்கள் தத்தம் கண்மத்து கேடா அங்குரயோ நீ மாறோ அச்சுமாறாதிங்கென்ன இங்குமானுடரியற்றோன்னிய இன்ப ஈட்டம் அங்குவான் சுரர்களாயோர் நரர்களாயருந்துவாரோ நரர்களாய்த்துப்பரென்னின் நரபதி சுரரோலோகம் சுரர்களாய்த்துய்பரென் சொன்ன அச்சழியோமாகும் சுரர்களாய்பலன்கள் தூய்த்து தாம் இங்கு தோன்றும் போது நரர்களாய்ப் பிறப்பஞ தமராய் நன்னீடாரே வண்டுகளாகி மாறோ மயிர்கொட்டி மற்றோர் செந்து பண்டைய குருபம் தானே வேட்டுவனாய் பிறக்கும் கண்டுகொள்ளோ நீல்லாம் கர்மத்தால் மாறும் என்றே கொண்டன சமயமெல்லாம் இச்சொல்லி கொண்டதெங்கே அகலியை கல்லதானாள் அரிபல பிறவியானான் பகலவன் குலத்தில் தோன்றி பாரலா முழுதும் ஆண்டு நிகரிலா அரசனாகும் சிலந்தினீடுலகம் போற்ற ஜகமதில் எலிதானன்றோ மாவழியாய்தோத்தானே செப்பினாய் மாற வேற சிலர் விதியாலே கண்மாள் வைப்புறும் யோனியெல்லாம் மாறி வந்திடாவிங் என்னின் எப்படி யானும் செய்தே கிரைகரிய நின்றேன் முற்பட மொழிந்தேனெல்லாம் முதல்வர்தன் விதியேயாகும் அவ்வவ யோனி தோறும் அவ்வவ உலகம் தோறும் செவ்விதின் அறிந்த கர்மம் சேந்திடா ஜீவன் சேரா இவ்வகை தம்மில் சேர்வும் லானார் செய்த எவ்ரோவுந்தன் கர்மாள் மாற்றுவன் இறைவன் தானே மாற்றியவ்வுருபமெல்லாம் வருவதெங்கே நின்றெல் கூறிய சூக்ஷமத்தாம் உருவெனில் குறியொன்றென்னில் வேறொரு குறியாமறம் வீர சங்கிலியமாகும் தீருவொரு பனாலி செயலெலாம் சிவனாலாகும் சூக்ஷம்கெட்டும் ஸ்தூலம் தோன்றிடா சூக்ஷமத்தின் ஆக்கியோருடல் கிடப்ப நின்றுடலாக்கும் தன்மைக்கு ஓக்கிய சக்தி உண்டாய் உடல் தரும் காலமுற்று நீ கிட மரம் பின்வேறோர் நீள் மரம் நீ கழ்தமா போல் விதிப்படி அத்தே உருவரும் வினையாலிங்கே உதித்திடா உருபமாக உருவரு மரங்கள் வெத்தில் கதி தெழு மரமும் வெத்தும் கழியும் பின்னழியும் சூக்ஷ்மம் மதிக்கெழு கலைகள் போல வருவது போவதாமே ஸ்தூலமாம் உருவீனுக்கு சூக்ஷ்மம் முதலதற்கு மூலமானதற்கு மூலம் மோகினி அதன் மோதற்றான் மேலதாம் விந்து சக்தி சிவமிவை மிசையாமெல்லாம் சாலகின்றாகும் ஆத்மா சிவத்தினை சார்ந்த போது தரணங்களின் தன்மை அரண் விதி அருளதின்றே அறைந்தன மதுபும் முன்னே தரை நரகருந்துறக்கம் வருவதும் செய்தனாதீ மலங்களி மருந்தால் தீர்த்து பரத தீயதுவும் தந்து பாத பங்கயமும் சூட்டும் எழுமுடல் கரண மாதீ இவை மலம் மல மதத்தால் கழுவுவன் என்று சொன்ன காரணம் என்னை செழுனவ அருவைஷானே உவர் ஷெரீவி தழு கே முழுவதும் கழிப்பன் மாயை கொடுமல மொழிப்பன் முன்னோன் மாயை நித்தமாய் அருவாயே கிலையதாய் அகிலத்து வித்துமாய் அச்சித்தாயெங்கோ வியாபியாய் விமலனு சக்தியாய் புவனோகம் தனு கரணமுயர்காய் வைத்ததோர் மலமாய் மாயே மயக்கமும் செய்யும் அன்றேன் தத்துவங்களின் தோற்ற ஒடுக்கங்கள் காயமோடுலகுல்லாம் கால சங்கையினை பண்ணே நாயக நாணையாலே நடந்திடம் ஜகத்தையெல்லாம் நியதி பின் தோன்றி கர்ம நிச்சயம் பண்ணி நிற்கும் அயர் கலை பின் தோன்றி ஆணவம் பொதுக்கு செயல்புரி கிரியா சத்தியம் தெரிவிக்கும்ிதேவித்தை உயர்கலை அதனில் தோன்றி அறிவினை உதிக்க பண்ணம் விச்சையின் அராகம் தோன்றி வினை வழி போக தென்கண் இச்சையை பண்ணி மூன்றும் வைச்ச போதிச்சா கிரியை முன் மரவி ஆத்மா நிச்சயம் புருஷனாகி பொதுமையின் நிற்பனன்றே வருங்குண வடிவாய் மூலம் பிரகிரு கலையில் தோன்றே தருங்குண மூன்றாய் ஒன்றேர் தான் மூன்றாய் மூன்றாகும் இருங்குண ரூபமாகி இயந்திரிடமெங்கும் ஆன்மா பெருங்குண வடிவாய்போக சாதனம் பெத்த மாமே சித்த மாமியம் சிந்தனை அதுவும் செய்யம் புத்தி ஔவியத்தில் தோன்றி புண்ணிய பாவம் சார்ந்தே வஸ்து நிச்சயமும் பண்ணி வரும் சுகதூக்க மோக பித்தினின் மயங்கி ஞான கிரீயையும் பேணி நிற்கும் ஆங்காரம் புத்தியின் கண் உதி தகந்தைக்கு வைத்தாய் ஈங்கார்தான் என்னோட பார் என்று யான் என்னதென்றே நீங்காதே நிற்கும் தானும் மூன்றதாய நிகழும் என்பர் பாங்கார்புதா தீவை காரிகம் தைஜதம் தான் என்றே மனமது தைஜதத்தின் வந்தொரு பொருளை முந்தே நினைவதும் செய்தங்கைய நிலைமையின் நிற்கும் மாங்கே இனமலி சோதிராதே கண்மயின்றியமெல்லாம் முனமுறை செய்தவைாரிகம் தருமர் முன்னோர் நற்செவி துவக்கும் கண்ணா நாசிஐ திணையும் நல்லோர் புத்தி என்றியமென்று புகன்ற நரிவை தமக்கு சத்தனிஷரூப இரதங்கந்தங்கள் ஐந்தும் வைத்தனர் விஷயமாக அடைவி நின் மறுவும் என்றே வாக்கு பாயுவோடு பத்தமைந்தும் நீக்கினர் முன்னே கர்மேந்திரியங்களேந்தே ஆக்கிய வசன கமன தான விஷர்கானந்தம் ஊக்கமாறந்தும் தொழிலனவோதினாரே வாயாதி புறத்து வாழ்கருவியாகும் ஓயாதமனாதிகாய துணருமோட்கருவியாகும் ஆய்வார்கட்கராகமாதீ அவற்றின்கருவி என்பர் மாயால் தன் வயிற்றுவற்றால் தொட வாழும் மன்மா ஓசை நர் பரிஷ ரூபம் இரதகந்தங்களென்று பேசு மாத்திரைகள் பிறக்கும் பூதாதீகத்தின் நீசையின் திரியங்கட்கு நிகழறிவிதனால் காண்டும் ஆசை சேர்மனாதி தன்மா திரைபுரிய கந்தான் சாற்றிய பஞ்சதன்மா திரைகளில் சத்தம் முன்ன தோற்றும் வான்வழி தீ நீர்மண் தொடக்கியே ஒன்று மேந்தரமாக பரந்தவை திரட்டும் கால் தீ சுட்டொன்றுவேத்தல் பண்ணம் நிரந்தரம் குளேர்ந்து நின்று பதம் செய்யும் நீர்ம்தானும் உறந்தரும் கடினமாகியே தரித்திடம் உணர்ந்து கொள்ளே மண்புனல் அனல் கால்வான் பால் வடிவனார் கோணமாகும் தன்பிறை மூன்று கோணம் தகுமாறு கோணம் வட்டம் வண்பொன்மை வெண்மை செம்மை கரு பொ தூம வண்ணம் தரும் எழுத்தும் தானும் லவரையோ மாமே குறிகள் வச்சிரத்தினோடு கோகனதே அருபுள்ளி அமுதவிந்து அதி தெய்வமயன் மாலாதீ செறிபுகள் ஈசனோட சதாசிவம் பூத தெய்வம் நெறி தரு கலைஐந்தேற்கும் நிகழ்த்துவரிந்த நீர்மை சுத்த தத்துவங்களென்று முன்னமே சொன்ன ஐந்தும் இத்தகை மயினி அம்போ தத்துவம் முப்பத்தாராம் சைத்தன்யங்கள் சுத்த சித்தாத்மா ஒன்று முப்பதும் ஐந்து சுத்தத்தின் கீழே சுத்தா சுத்தம் அசுத்தம் தந்திடம் புமான் கீழென் மூன்றாயதத்து வஞ்சீவர்க்கு வந்திடும் பிரேரகண்டம் மறுபோக தீரத்தோடு அந்த மில்லுக்களுக்கு போக்கிய காண்டமே தத்துவ ரூபமாகும் தருமருபுருவம் எல்லாம் தத்துவம் ஸ்தூல சூக்ம பரங்களும்மாகி நேர்க்கும் தத்துவம் தன்னில் சாரோம் அணுக்கள் சாதாக்கியத்தில் தத்துவ சத்தம் சாரோம் சகலமும் தத்துவங்கான் தத்துவம் என் மூன்றும் சென்றான்ம தத்துவத்தோடுங்கும் வித்தையே நொடுங்குமாறும் சிவத்தினோடுங்கும் மூன்றும் நித்த தத்துவம் இம்மூன்றும் என்பார்கள் இரண்டும் நின்ற சுத்தமாம் சிவத் தொடுங்கும் தோற்றமும் இது போலாகும் மொய்தரு பூத மாதீ மோகினி அந்தமாக பொய்த்தரு சமயமெல்லாம் பொக்கு நின்றிடம் புகன்று மெய்த்தரு செய்வமாதீ இருமூன்றும் ேய ஒன்றே மீரை கேம் பதி எங்கும் நிறைந்த நிற்கம் முறைமே முறைமை சிவஞ்சக்தி நாதம் விந்து சதா சிவன் திகழும் ஈசன் உபந்தருள் புரத்தீரன் தான் மாலையன் ஒன்றே நொன்றாய் பவந்தரும் மறுவனாலிங்குருவனாலுபயமொன்றாய் நவந்தருபேதம் ஏக நாதனே நடிப்பன் என்பர் சத்தியாய் விந்து சக்தியாய் மனோன் மனிதானாயே ஒத்துரோ மகேஷ யாகி உமை திருவாணியாகி வைத்துரும் சிவாதி கிங்யன் வரும் சக்தி ஒருத்தியாகும் எத்திரம் நின்றானீசன் அத்திரம் அவழும் நெற்பள் சக்தி தான் தீ தானாகும் சிவமம் அந்த சக்தி தானாதியாகும் தருவடிவான எல்லாம் சக்தியும் சிவமும் ஆகும் சக்திதான் சக்தனு கோர் சக்தியாம் சக்தன் வே வேண்டே மாம் சக்தி தானே சிவம் சக்தி தன்னை சக்திதான் சிவத்தை இன்றும் உமந்திருவரும் பூணி குலகுயிரெல்லாமின்றும் பவன் பிரம்மச்சாரியாகும் பால்மொழி கன்னியாகும் தவந்தறு ஞான தோர்க்கே தன்மைதான் தெரியோமன்றே தனு கரணபுவன பூகம் தற்பரம் பந்தம் வீடென்றே அணிவினோடெல்லாம் ஆகிய அடைந்திடம் வங்கள் இனி தரிந்தி வீவர்த்தே முதல் கலையிடத்தே நீக்கே நனிபர முணர்ந்தோ நந்த தத்துவன் எல்லாமாய் தத்துவங்கள் இயந்ததின் நனவு கெண்ணில் தொல்லாய கர்மம் எல்லாம் துய்பித்து பின் நில்லாமை முற்று வைத்து நீக்கவும் கூடே நின்றான் ஆணவத்தை போக்கவும் புகுந்ததன்றே ஆணவமலம் ஒன்றதாய் அநேக உடனாயாதி உடையதாய் ஆத்மா விந்தன் ஆத்மாவின் தன் அறிவோடு தொழிலையார்த்து நின்று போத்திரத்துவத்தை நிகழ்த்தி சம்பிற்களிம்பே என்று மஞ்ஞானம் காட்டும் ஆனவம் இயைந்து நின்றே மலமென வேறொன்றில்லை மாயா காரியமதென் நென் இலகு ஏற்கிச் சாக்ஞான கிரியைகள் எழுப்புமாயை விலகிடும் மலமீவற்றை வேறுமன்றது வேறாகே உலகுடல் கரணமாகே உதித்திடம் உணர்ந்து கொள்ளே மாயையே ஆன்ம ஜ கிரியை மறைத்து நிற்கும் தூய வெம்பதி தன்மை அகல ஜோதி புரிந்திட மதுவே போல காயமோ மகல ஞான தொழில் பிரகாசமே முகில் மறைப்பே பாயொளி பதுங்கினார் போல் உரு உயர் மறைக்கு கிரியைகள் ஒளி கருதிடும் இச்சா காரியம் காயம் பெற்றால் மறுவிடம் உயிர்க்கு காயம் வந்திடாவிடின் மறைபேம் போதகாரியமரைத்து நின்றது புகழ் மனங்கான் ஓதலாம் குணமும்மாக உயிரினுள் விரவலாலே காதலால வித்ய சிந்த தருகலையாதேமாயை ஆதலாலும் ஜோதி வேராமன்றே புருஷன் தன் குணம் அவித் எனில் ஜடம் புருஷனாகும் குருடன் தன் கண்ணில் குற்றம் கண்ணின் தன் குணமாக கூறாய் மருள் தந்தன் குணமதாகி மலம சித்தாகி நிற்கும் தெருள் தந்தன் குணமதாகி சித்தன நிற்கும் ஜீவன் மலபந்தம் மும்மலம் நெல்லீனுக்கு முளையோடு தவிடமி போல் மம்மரசை உண்மை வடிவினை மறைத்து நின்று பொய் மெசை போக வந்த போத்திரத்துவங்கள் பண்ணும் இம்மலம் ஒன்றினோட இருமலமிசைப்பனின்னம் மாயையின் காரியத்தை மாயையே மலமதென்றும் ஏயும் மும்மலங்கள் தத்தம் தொழிலினியற்ற ஏவும் தூயவந்தனதோ சக்தி திரோதான கரியதென்றும் ஆய்வரின் மலங்கள் ஐந்தும் அணுக்களை அணைந்து நிற்கும் மாலம்மாயே கண்மம்மாயே எம் திரோதாயி மன்னி சலமாறும் பிற பிறப்பில் தங்கியே தரை கேழ்மேலம் நிலையாத கொள்ளி வட்டம் கரங்கன நிமிடத்தின் கண் அலமாறும் இறைவனான உயிர் நடக்குமன்றே மலநீக்கம் அண்டஜம் ஸ்வேதங்கள் ஒப்பிச்சராயுசத்தோடு எண்தர நாள் என் பத்து நான்கு நூறாயிரத்தால் உண்டு பல்யோ நீ எல்லாம் ஒழித்து சண்டிடில் கடலை கையால் நீந்தி நன்காரியான் நாற்பையில் தேயம் தன்னில் நான் மறை பயிலா நாட்டில் உறவுதலொழிந்து தோன்றல் மிக்க புண்ணியந்தானாகும் தரையின கீழை விட்டு தவம் சைசாதியினில் வந்து பரசமயங்கள் செல்லா பாக்கியம் பண்ணோனாதே வாழ்வினும் மையல் விட்டு வறுமையாம் சிறுமை தப்பேம் தாழ்வேனும் தன்மையோடும் போற்றுவார் அருள் பெற்றோரே வானுட பிறவி தானும் வகுத்தது மனவா காயம் ஆனிடத்தை மாடும் அரண் பணிக்காக அன்றோ வானிட மண்மேல் வந்தரன் தனையர் சேப்பர் ஊனிடத்துழலும் ஒன்றையும் உணரந்தோ கருவினுள் அழிவதாயும் கழிந்திடாதழிவதாயும் பரிணமித்தழிவதாயும் பாலனாய் அழிவதாயும் தருணனாயழிவதாயும் தானரை தழிவதாயும் உருவவே அழிவ ஆனால் உள்ள போதே பாருய ஒரு புலன் நுகரும் போதம் கொன்றிலை ஒன்றின் பாலும் வறு பயன் மாறி வந்திடும் எல்லாம் மாறும் ஒரு பொழு துணரின் உண்டாம் அல்லதிவல்லல் வாழ்க்கை மருள்கனவதுபும் போல மாயும் பின்மாயும் அன்றே அரிசனம் பூஷி மாலை அணிந்து பொன்னாடை சாத்திய பரிசனம் பின்பு செல்ல பரகர் பறிக்க கொட்ட வரி சின்ன பூத தொங்கல் வந்திட உணர்வமான் பெரியவர் பேச்சும் இன்றி கிடத்தலால் பிணத்தொடப்பர் பிணத்தினை ஒத்து வாழ்வோர் பின்னடை பிணங்கள் போல உனக்கியே உழல் வீருங்கள் உடலுயிர் உணர்வு மெல்லாம் கணத்திடை தோன்றிமாயும் காயமென்றறிந்தொரு கால் வனக்குரீரனை எல்லாம் வானபர் வணங்கவைப்பன் மூன்றாம் சுத்திரம் பசு உண்மை உயிரனப்படுவதிந்த உடலின் வேருளதாயொற்று செயிரும் இச்சா ஞான செய்திகள் உடையதாகி பயில் உறும் இன்ப துன்ப பலன்களும் நுகரும் பார்க்கில் துயிலொடும் மஞ்சவஸ்தை படும் உண்மை துரியாதீத்தம் உடலின் வேறுயிரே நிந்த உடலன்று உணர்வதென்னில் உடல் சபமான போதும் உடலினு குணர்வுண்டோதான் உடலின் வாயு போனால் உணர்ச்சியின் உடலுக்கென்னின் உடலினின் வாயு போகாது உறக்கத்தும் உணர்வதின் அறிவதை பொறியே என்னின் உறக்கத்தின் அறியாவாகும் அறிவதும் ஒன்றொன்றாக ஒன்றொன்றாய் அறியும் என்னின் அறிவுகள் ஒன்றை ஒன்றங்கறிந்திடா ஐந்தையும் கொண்டு அறிவாதொன்றுமா ஐம்பொறியறிந்திடாலே அறிந்திடும் பிராணவாயு அடங்குதல் விடுதல் செய்தல் அறிந்திடாகதுடலோறக்க தரிவி கரணமிங்கிங் அறிந்திடம் முதலியாகின் அது நிற்க கரணம் போகாம் அறிந்திடம் பிராணன் தன்னை அடக்கிடம் வீட்டும் ஆத்மா இலக்கணவியல் நான்காம் சூத்திரம் உணர்வன கரணமென்னின் ஒன்றை ஒன்றோ உணராவெவ்வேறு அனைத்தரும் செயல்கள் நான்கும் அறிந்தவையடக்கியாக்கி புனரும் முட்கரணமாக்கி புற கருவினம் போகோக்கே இணைத்தரும் இவற்றின் பெறாயான பதன்மா கருவியாம் மனமும் புத்திய சித்தம் நான்கும் மருவியான்மாவே என்னவரும் வரும் தீபம் ஏன்தெரிந்த உருவியான் ஆத்மாவே நொண்மையோ உணர்ந்த உணர்ந்தோர் தருமீது பசுஞான பின் தனக்கு மேலாம் அவ்வூட நுவும் அவும் மனம் புத்தியகங்காரங்கள் செவ்விய விந்து நாதம் சித்தமோடுள்ளமாகும் ஒவ்வேனோமேழு தாம் ஐந்தும் உணர்த்தி தோடகுமாறும் பௌவமும் தீரையும் போலும் பார்க்கில் பண்பு தோன்றும் அயனரியும் ஈசர் சதா தெய்வங்கள் உயவரும் மௌவோடு மௌவிந்து நாதங்க பயனூரும் மஞ்சில்லான் மாப்பற வேடெல்லாம் அச்சித்தாம் பில் சயபோரோ வழி இரண்டும் தவிர்த்துரில் தானும் தோன்றும் ஆத்மாவின் வடிவு தானே கார்த்த கோட்டமென்னில் பார்பார் கட்கான்மாயின்றாய் பல போரோளுண்மையாகும் மேற்பாய பலவே உண்மை என்றீடில் சென்றவற்றை ஓர்பான் வேரூணர்வோர்கெல்லாம் ஊணர் பொருள் வேறத மேம் பசு விலக்கணம் பரமத மறுப்பு அறிவிச்சை செயல்கள் எல்லாம் அடைந்த நல்வெம்மையும் போல் குறியொற்றங்கே கோணகுணே பாபமாகீம் நெறிவுற்று நிற்குமே நெல்லீகள் போலன் காரணமெல்லாம் செறிவுற்றங்க அறிவு கொள்ள வேண்டும் ஜீவனார்க்கேம் குணங்களை இன்றி ஒன்றாம் கூறி போயிடை தான் மாநில் இணக்கீடாகி சாங்யான கீரியைகள் வையோட கட்ட பிணங்கீடும் சந்நீதி கண்ணே நிற்பிண தோறக்கின்றான் உணங்கீடும் கரணமென்னில் சந்நீதி தன்றே சந்நீதி குணமதாகும் தான் என் போல் நிற்காந்தம் முன்னீரும் பென்றாயிற்கு முறையோ கண்டகன்ற ூதல் நொடுங்கள் ஓடல் ஈரத்தலே கேடத்தல் நித்தம் என்னோமி தொழில்கள் மற்றும் ஈயற்று வயதான் என்னே உயிரோயிரன் இந்த ஊடலின் உட்காண வேண்டும் வருவது பரிணாமத்தாய நித்தமாம் பூத்தமாகும் கருவீனில் உழையும் ஆறும் காட்டிட வேண்டும் கண்ணின் மறுவீடாதென்னில் உன்றன் வாயினால் உருவந்தென்னே சூக்ஷம ஊருவதென்னில் ஸ்தூல காரணமதாகும் ஆக்கியமனாதி தன்மர திரைவடி சேதனம் பெண் நீக்கிய சூட்சுமத்தை நிற்பதோரோரோ ஒண்டெண்டின் ஆக்கிடும் ஊருவமெல்லாம் அச்சித்தோமாயனித்தமே அருவூரோ என்னில் ஆத்மா அருவூரோவாவதின்றாம் தாகும் ஒரு போருட்கண்டு தன்மை வருவதும் இல்லை காட்ட வன்னி போல் மாறுபோமென்னில் உருவ முன் காண வேண்டும் உண்மையம் ஒழிந்து போமே சந்திரன் வடிவு போல தான உருவமெண்ணின் வந்து நங்கில் தோன்றும் வடிவுள்ளதாமுயிர்க்கும் இந்த ஊன்னூர் ரூபம் தானாய எழுவதும் உயிரே என்னில் பந்தமாய சித்தாயான் பௌவோ தேகமாக அருபவி காரியான் ஆயம் போல வெண்ணின் உருவினை கட்டி ஆட்டி ஓட்டி மீட்டோ லாவப்பண்ணே மறுவி நிற்பி தீர்த்திக்கிட மண் போரட்டி பெரு காரங்களெல்லாம் தரவதன் பேசிடாயே அஜித்தினின் நூண ராதாத்மா அஜித்து சித்தாகும் சித்தாகாதாகும் சித்த தாவதில்லை அச்சித்தோரு பூரமாயொன்றில் சித்தோரு போறமாய் நின்றாள் அச்சித்தூரா சித்தே என்னின் அச்சித்தடைந்தீவதை அணுவதன் இன்னூடல் பல द्वार மூடும் பயில் பூர கட்டுணாது பாரமுந்தரித்து செல்லாம் அயர்வூரும் பூத்தணுக்களின் ஒன்றதாகும் இயல்பூரும் அவயவத்தாளு ஊரு ஏறக்கும் அன்றே உடலினின் ஏகதேசி ஊயிரே நின்று வாய்வாயும் படர்பூரும் அறிவின் ங்கும் சுடரோ பண்பதென்னில் சுடர் தோடி சுடுவதெங்கும் தொட்டீமறிவுண்டாகும் அடர்பூல நீடத்து மொக்க அறிவிழ வேண்டுமன்றே குருவினில் நிறைந்து நின்றந்திடும் உயிரதென்னின் மறுவிடாது ரக்கம்பாயில் அறிவோக்க வழங்க வேண்டும் பெருகிடும் சுருங்கும் போதம் பேருடல் சிற்றோட கண் வறுமுடற் குறைக்க ஒக்க குறைந்து பின்மாயோமன்றே எங்கும் தான் வியாபியாய் நின்றுணரும் இவ்வாத்மாவென்னில் தங்கிடம் அவஸ்தை போக்கு வரபுகள் சாற்றல் வேண்டும் பங்கமார்புலொன்றொன்றாய் பார்த்திடல் பகரல் வேண்டும் இங்கெல்லாம் ஒழிந்தால் நிற்பதெங்க நம் இயம்பல் வேண்டும் சுத்தமாம் ஆத்ம சித்தை துகளுடல் மறைத்ததென்னின் வைத்துராதுடற்கண்வாயில் கரணங்கள் வழியால் ஒத்துரும் மலமற்றாலும் உருமலம் வீடமென்றாம் பெத்தமும் அடையான் முக்தனாய் பிரகாசன மேம் பசு சித்தாந்தம் அச்சித்தரு வியாபகம் போல் வியாபகம் மறுவின்றாய் வசித்திட வரும் வியாபி என வழக்குடையனாகி நசித்திட ஞான செய்தி அநாதியே மறைத்து நிற்கும் பசுத்துவமுடையனாகி பசுவன நேர்க்கும் ஆத்மா மாயையின் வயிற்றுள் மன்னி வருசெயல் ஞானமிச்சை ஏயுமக்களாதி மூன்றால் ஏகதேசத்தினை திங்கு ஆயுமு குணங்கள் அந்த கரணங்களாதியெல்லாம் காயபெத்தங்களாகி கலந்துடன் நிற்கும் ஆமா தேகியாகி ஸ்தூல ரூபத்தின் மன்னே ஜாகிர முதலாயுள்ள அவஸ்தையுள் தங்கி எங்கும் போக்கொடு வரவுமெல்லாம் புரிந்த புண்ணியங்கள் பாபம் ஆக்கியம் பலன்களெல்லாம் அருந்தியும் நிற்கும் ஆத்மா வீர மருவானந்தம் விஞான மனோ பிராணமயம் உருவான் தன்மையுண்டாய் முன் ஒன்று கொன்று சூக்ஷோமமாம் வருமன்னி மாயே முதற்காரணமாகும் அருவாயான் ஐங்கோ சத்தார் பொண்டவர் தினகம் புறமாம் வேறு தோற்பை கூத்தும் தொல்லை மரப்பாவை யக்கமும் ஷேர் தோற்பாரிற் செலவும் வேறாய் செலுத்துவோர் செய்தி தானும் பார்ப்பாய வேடம் கட்டி ஆடுபோர் பரிசு போலும் ஆர்ப்பாய காயம் தன்னை ஆத்மா நின்றாட்டோமாறே என்னுடல் பொறி பிராணன் கரணம் என்ணர்வென்ற கால் தன்னிவன் தன்னின் வேறாகும் நீ என் தன்மனை என்றவெல்லாம் நின்னின் வேறாகும் என்னின் நீங்கிடாயிங் என்னின் உன்னினவாகும் நீயாம் உகிர்மகீர் உகவும் காண்டி பொன்னணி ஆடை மாலை போதுமேலான போதிங்க என்னணியான் என்று நீந்தனை பிரிந்த போது நின்னணி நீயும் அல்ல வாயினை காயம் நில் நில் அந்நியமாகும் உன்னை அறிந்து நீ பிரிந்த பாறே உடலியானே நின்ந்த உணர்வு யான்வான கடனியாதென் வேறு கண்டுணர்வென்னதென் கை இடரிலா என்றாத்மா என்றபோதான் புத்தியை மனமதென்றும் மனமது புத்தி சிந்தையை ஜீவன் என்றும் ஜீவனை சிந்தை முந்தனை ஆத்மாவென்றும் ஆத்மாவை முந்தன் என்றும் வந்திடும் என்றன் ஆத்மா மற்றொன்றை கான் அறிவுடல் சிந்தையாத்மா அனைதலால் எரிசுடர் விளக்கிருக்கும் இடத்தையும் விளக்கை போல் பொறிலன் கரணமெல்லாம் புலப்படும் அபேதமாகே பிரிதராதரிவதாத்மா அரிபொருள் பின்னே கண்டுண புருஷன் வேறு கனவு கண்டொடுங்கி காயம் உண்டியம் வினையும் இன்றி கிடதுயிர் திட உணர்ந்து கண்டிதும் கனவும் சொல்லி ஒடுக்கமும் கருதேராய் உண்டியும் வினையும் ஒற்றிங் உணர்ந்திட உணரா நிற்கும் புருஷனே அறிவநாகில் பொறிபுலநாதீ போதம் தருவதன் அறிவும் மாயா தனு கரணாதீ பற்றே வருதிங்காக மலத்தினின் மறைந்து நேற்பன் அறுவனாயிவற்றோட அமைச்சரும் அரசும் போல்வன் அவஸ்தை இலக்கணம் படை கொடு பவனி போதும் பார்மன்னன் புகும் போதில் கடைதோறும் விட்டு விட்டு காவலும் பின்னர் அடைத்தரும் தனியே அந்த புரத்தினில் அது போல ஆத்மா உடலினின் அஞ்சவஸ்தே உருமுயிர் காவலாக ஜாக்கிர முப்பத்தைந்து முதலினில் கனவு தன்னில் ஆக்கிய இருபத்தைந்து களத்திலில் சுளு மூன்று நீக்கிய இதயம் தன்னில் துரியத்தில் இரண்டு நாபே நோக்கிய துரியா தீத்தம் நுவலின் மூலத்தீனொன்றே இருவகை ஜாக்கிராதி அவஸ்தைகளம்புதானும் ஒரு வகை கீழே நோக்கி ஒரு பவங் காட்டும் ஒன்று பெருகமேல் நோக்கி தீய யோகில் தருவதோர் சமாதிதானம் தாழ்ந்து பின் ஜனம் சாரும் அறிதரு முதலவஸ்தே அடை தருமிடத்தே ஐந்தும் செரிதரும் கரணம் தண்ணில் செயல் தோறும் கண்டு கொள்ளி பிரிவிலா ஞான தோறும் பிரபர அருளாலாங்கே மஞ்சவஸ்தை கூடுவர் வீடு கூட ஐந்து ஜாக்கிரத்தின் நான்கு கனவினில் சுழுனை மூன்று வந்திடும் துரியம் தன்னில் இரண்டொன்று துரியதீதம் தந்திடும் ஜாக்கிராதீ அவஸ்தைகள் தானம் தோறம் உந்திடம் கர்ணம் தன்னில் செயல் தோறும் உணர்ந்து கொள்ளே கேவல சகல சுத்தம் என மூன்றவஸ்தை ஆத்மா மேபுவன் கேவலந்தன் உண்மை மெய்ப்பொறிகளெல்லாம் காவலன் கொடுத்த போது சகல நாமலங்களெல்லாம் ஓவின போது சுத்தமுடையன் குர்பவன் துடைத்தே அறிவிலன் அமூர்த்தன் நித்தன் அரகாதி குணங்களோடும் செறிவிலன் கலாதியோடும் சேர்விலன் செயல்களில்லான் குறியிலன் கருத்தாவல்லன் போகத்தில் கொள்கையில்லா பிரிவிலன் மலத்தினோடும் வியாபி கேவலத்தின் ஆத்மா உருவினை கொண்டு போக போக்கிய துன்னல் செப்பல் வறுசெயல் மருவி சத்த மாதியாம் விஷயம் தன்னில் புரிவதும் செய்திங்கெல்லாம் யோனியம் புக்கோழன்று திரி தரும் அவஸ்தையில் ஜீவன் சென்றே இருவினை செயல்களோ பின் ஈசந்தன் சக்தி குருவருள் பெற்று ஞான யோகத்தை குறுகி முன்னை திரிதல மறுத்து பண்டை சிற்றறி பொழிந்து ஞானம் பெருகி பாதம் பெறுது சுத்தமேம் ஐந்தாம் சூத்திரம் பாச மோஷனம் புரி புலன் கரணம் எல்லாம் புருஷனால் அறிந்தான் அறிதரா அவையே போல ஆன்மா களனை துமெங்கும் சரிதரும் சிவந்தனாலே அறிந்திடும் சிவனை காணாம் அரிதரும் சிவனே எல்லாம் அறிந்தறிவித்து நிற்பன் இறைவனே அறிவிப்பானேல் ஈண்டறிவர்க்கு மொக்கும் குறைவதீகங்கள் தத்தம் கண்மேற்கோமான் வேண்டா முறை முளறி கட்கிறவியும் போல் அரை தரு தத்தங்கர்ம தளவின களிபனாதீ அறிந்திடும் ஆத்மா ஒன்றை ஒன்றினால் அறிதலானம் அறிந்தவை மறத்தலானம் அறிவிக்க அறிதலானம் அறிந்திடும் தன்னையும் தான் றியாமையானும் தே அிடும் அவனன்றாம் அறிவிக்க அறிவனன்றே கருவியால் பொருளால் காட்டால் காலத்தால் கர்மம் தன்னால் உருவினால் நூலால் ஒருவரால் உணர்த்தலானும் உண்மை தன்னில் அறியாது நேற்றலானும் ஒருவனே எல்லாத்தானும் உணர்த்துவன் அருளினாலே கருவியும் பொருளும் காட்டும் காலமும் கண்மந்தானும் உருவமும் அளவும் நூலும் ஒருவரும் உணர்த்தலின்றே அருவனாயிளமெல்லாம் அறிந்தவையாக்கி வேறாய் ஒருவனே உயிர்கற்கெல்லாம் உயிரோமாய் உணர்த்தி நிற்பன் இறைவன் தன் சந்நீதி கண் உலகின்றன் சேட்ட என்ன மறைகளம் மறந்தாய்மாயை மறுவிடான் சிவனவன் கண் உரை தராத சேத்தனத்தால் உருவுடை உயிர்கள் நிறைப்பறன் சந்நீதி கண் நீடுணர்வுக்குமன்றே உலகமே உருபமாக யோனிகள் உருப்பதாக இலகு பேரிச்சா ஞான கிரியையோட்கரணமாக அழகிலா உயிர் பூலற் கருவினை யாக்கி ஐந்து நலமிகு தொழில்களோடும் நாடகம் நடிப்பநாதன் தெரி கொண்டோரோ ஒன்றாக சென்றைந்து புலனும் பற்றே புரிந்திடம் உணர்வினோடும் போகமும் கொடுத்துயோ நீந்திட மதுவும் செய்து செய்தி கண்டுயிர்கள் விருந்திடம் அறிவும் காட்டி வீட்டையும் மழிப்பன் மேலோன் அருளது சக்தியாகும் அரந்தன கருளை இன்றே தெருள் சிவமில்லை சக்தி இல்லை மருளினை அருளால் வாட்டி மண்ணுயிர்களிப்பன் கண்கட்கே இருளினை ஒளியாலோட்டும் ரவியை போல ஈசன் ஆறாம் சூத்திரம் அறிவுறும் பொருளோ ஈசன் அறிவுராதவனோ என் அறிபொருள் அச்சித்த சத்தாம் அறியாததாங்கும் செரி சிவம் இரண்டுமின்றி சித்தொடு சத்தாய் நிற்கும் எரி தரும் சத்தின் முன்னர் அசத்தெலாம் நின்றீடாவேம் பாசதரிசன இலக்கணம் ஆபதாயழிவதாகி வருதலால் அறிவு தானம் தாவலாலுலகு போகம் தனு கரணாதியாகி மேவலால் மலங்களாகி விரவலால் வேறுமாகே ஓவலால் அச்சித்தாம் சுட்டி உணர்பொருளான எல்லாம் மண்தனில் வாழ்வும் வான தரசையன் மாலார் வாழ்வும் பூத பே யோ நிகழ் யாவும் எல்லாம் கண்ட இந்திரமாஜால கண கழுதிரதங்காட்டே உண்டு போலின்றாம் பண்பின் உலகினை அசத்துமென்பர் உணராத பொருள் சத்தென்னின் ஒரு பயனில்லை தானம் சென்று பொந்துவதும் தனவாத கர்மம் ஒன்றும் தருவதுமில்லை வானத்து இணரார்புந்துடையும் யாமை கிழும் கயிரும் போலும் பதி தர்சன இலக்கணம் தத்துவம் சத்தசத்து சதசத்துவன்றென்றாலென் உய்துணர்ந்துடோயின்றோ என்றவர் கொண்டென்றோதில் வைத்திடும் சத்தேயாகும் மனதொடுவாக்க சித்துரு அது அச்சித்தாம் மனத்தினால் தேர்வதெல்லாம் அறிபொருள் அச்சித்தாய் வேறாம் அறிவுரா பொருள் சத்தென்னின் அறிபவன் அறியானாகில் அது இன்று பயனும் இல்லை அறிபவன் அருளினாலே அனன் ஏமாக காண்பன் அறிபொருள் அறிவாய் வேறாய் அறிவருள் உருவாய் நிற்கும் பாவிப்பதென்னில் பாவம் பாவகம் கடக்கில் பாவம் பாவிக்கும் அது நான் பாவகம் பாவம் கெட்டு பாவிப்பதென்னில் பபம் பாவனை இறந்து நின்று பாவிக்கப்படுவதாகும் பரம்பரநருளினாலே அந்நியமில்லாமையானும் அரிவினுள்ளின் றலனும் உண்ணிய வெள்ளாம் புள்ளின்றுநர்துபானாதலalum என்னது யானென்றோதும் இரும்சேர்க்கருத்தலனம் தன்னரீவதனால்காணம் தகைமயென்னல் நன் ஈசன் ஒன்றியும் மதனால ஒன்றியறுடைபதுண்டகையாலே நின்ற நண்பேராய்தன்னின் நீங்க பின் உணர்வு கெட்டா பெருமயன் அறிவீனுள்ளே என்றும் நின்றிடுதலாலே இவனவன் நலமேம் சாதனவியல் ஏழாம் சூத்திரம் பசு தரிசன இலக்கணம் அனைத்துஞ்சென்னின்ொன்றை அறிந்திடாத சத்தாலென்னின் உனைத்திடாத சத்து சத்தின் முன்னீருள் இரவி முன்போல் நினைப்பதிங்க சத்தே என்னில் சத்தின் முன்னிலாமையானும் தனி கொடான்றுணர்தலாலும் தானசத்துணராதன்றே சத்த சத்தியறிவத நித்தனாய் சதசத்தாயி நின்றிடம் இரண்டின் பாலும் ஒத்துடனுதித்து நில்லாதுதியாது நின்றேடாது வயிற்றிடம் தோற்றம் நாற்றம் மலறி நின்வருதல் போலும் சுத்தமைஞானமேனே சோதிபால அசத்தஞானம் ஒத்துராகுற்றமெல்லாம் முயிரின் கண்ணே சத்துளபோதேவேராம் சதசத்துவசத்துவமெல்லாம் வைத்திடம் அனாதியாக வாரிநீர் லவணம் போலும் அறிவிக்க அறிதலானோ அழிவின்றி நீற்றலானும் குறிப்பெற்ற சித்தும் சத்தும் கூறுவதுயிரகீசன் நெறிணித்த முக்த சுத்த சித்தன நிற்பனன்றே பிரிவிப்பனிமலங்களெல்லாம் பின்னுயிர் கருளினாலே எட்டாம் சூத்திரம் குரு தீக்ஷை மன்னவன் தன்மஹன் வேடரிடத்தே தங்கி வளர்ந்தவனை அறியாது மயங்கி நிற்ப பின்னவனும் என் மகனே என்றறிவிற்பிரித்து பெருமையோடும் தானாக்கே பேணுமா போல் ஐம்புலவேடர் சுழலிற்பட்டு துணைவனையும் அறியாது துயரொரும் தொல்லுயிரை மன்னு மருட்குருவாகி வந்தவரின் தானாக்கே மலரடி கீழ் வைப்பன் உரை தரும் இப்பசுவர்கழையாக நிற்கும் முதல் இருவர்க்கு நிராதாரமாக கரையிலருட்பர்தை தாசி நீ பாதாத்தால் கழிப்பன் மலம் சகலர்க்கும் கண்ம ஒப்பில் தரையில் ஆசான் மூர்த்தி ஆதாரமாக தறி தொழிப்பண் மலம் சதுர்த்தா சத்தி நீ பலவித ஆசான் பாசனத்தான் பண்ணும் படி நயன பரிசம் வாசகம் மானதமும் அழகில் சாத்திரம் யோகம் அவுத்திராதி அநேகமுள அவற்றின் உத்திரி இரண்டு திறனாம் இலகும் ஞானாங்கிரியை என ஞான மனத்தால் இயற்றுவது கிரியை கொண்ட மண்டல அதே இளவு வித்து செய்தல் கிரியாவதி தான் இன்னும் நிர்பீஷம் இரண்டாகி நிகழும் பாலருடு வாலீச விருத்தர் பணி மொழியார் பல பட்டவர்க்கு பண்ணம் சீலமது நிர்பீஷம் சமயாச்சாரம் நித்ததிகாரத்தை என நின்றிரண்டாய் விளங்கும் சாலனிகள் தேக பாதத்தினோடு சத்திய நிர்வாணமென சாற்றும் காலே ஓதியுணர்ந்தொழுக்க நெறி இழுக்கா நல்ல உத்தமர்க்கு செய்வது செய்த சாதகரா சிவ தர்மிணி என்று இரண்டாம் ஆதனால் அதிகாரை யாம் சமயம் விசேஷம் நிர்வாணம் அபிஷேகம் இவற்றடங்கும் அன்றே அழிவில்லா கிரியாதம் அகற்றே ஒழிவில் சிவ பிரகாசித்தற்கு ஞானம் உதிப்பித்தொர்பவன் துடைப்பன் அறநூறு மூவர்க்கும் வழுவீலா வழியாராம் மந்திரங்கள் பதங்கள் வர்ணங்கள் தத்துவங்கள் கலைகள்ரைத்த முறை ஒன்றொன்று வியாதி கருது கலை சக்திய கண் சக்தி சிவன் கண்ணாம் மந்திரங்கள் முதலைந்தும் கலை ஐந்தின் வியாத்தி மறுவு மந்திரம் இரண்டு பதங்கள் நாள் ஏழு அந்த நிலை எழுத்தொன்று புவனம் நூற்றெட்டு அவனி தத்துவம் ஒன்று நிவர்த்தியிடும் மந்திரம் இரண்டு பதங்கள் மூவே வண்ணங்கள் நாலாறு புறமை பத்தாறு தந்திடும் தத்துவங்கள் இரு பத்து மூன்று தரும் பிரதிட்ட கலைமால் அதி தெய்வம் தானாம் வித்தியின் மந்திரம் இரண்டு பதம் நாலு ஏழு புறம் இருபத்தேழு தத்துவமும் ஓரேழு தங்குமதி தெய்வம் தாவில் குரு திறனாகும் தன்னில் வைத்தன மந்திரம் இரண்டு பதங்கள் பதினொன்று வண்ணம் ஒரு மூன்று புறம் பதினெட்டாகும் உத்தமமாம் தத்துவமும் ஒரு மூன்றாகும் சாந்தியா தீத்த கலை தன்னின் மந்திரங்கள் தாம் மூன்று பதமொன்றக்கரங்கள் பதினாறு வாய்ந்தபுரம் மூவைந்து தத்துவங்கள் இரண்டு மருவுமதி தேவதயம் மன்னு சதா சிவராம் ஏந்த முறை மந்திரங்கள் பதினொன்று பதங்கள் எண்பத்தொன்றக்கரங்கள் ஐம்பத்தொன்றாகும் ஆய்ந்தபுரம் இருநூற்றோடு இருபத்தி நாலாம் அரிதறு துவத்தாரு கலை ஐந்தே மூன்று திற தணுக்கள் செய்யும் கண்மங்கட்குண்டாம் அத்தூபாவின் ஆன்ற முறை அவை அறுத்தி அறுத்து மல முதிர்வேத்து அரும்பருவம் அடைதலுமே ஆசானாகி தோன்றி நுகராதவகை முர்ச்சை கர்ம துகளறு தங்க தூபா தொடக்கவே சோதித்து ஏற்ற உடற்கர்மம் அறுத்திங்கு இனிசை கண்மம் மூலம் மலைஞானத்தால் இடிப்பன் சைவ நெறி புறச்சமய நெறி நின்றும் அகசமயம் புக்கும் புகழ் ஸ்மிருதி வழி உழன்றும் புகழும் ஆசிரம அறத்துரைகள் அவை அடைந்தும் அருங்கலைகள் பல தெரிந்தும் மாரணங்கள் படித்தும் சிறப்புடைய புராணங்கள் உணர்ந்தும் வேத சிறப்பொருளை முக தெளிந்தும் சென்றால் செய்வர் திறத்தடைவர் எதிர்ச்சரியை கிரியா யோகம் செலுத்திய பெண் ஞானத்தால் சிவனடியை சேர்வார் இம்ம ஏட்டாண்டெய்தியெழிலாரும் ஏந்திழையார் முக்தி என்றும் இருண் சொர்க்க முக்தி அம்ம ஏ என்றும் முக்தி ஐந்து கந்தம் அறக்கெடுகை என்றும் அட்டகுணமுக்தி என்றும் மீம ஏ பாடாணம் போல்கை முக்தி என்றும் விவேக முக்தி என்றும் தன்மை வடிவாம் சிவத்தை செம்ம பெருகை முக்தி என்றும் செப்புபார்கள் சிவனடியே சேரு முக்தி செப்புவதிங்கியாமே ஓதும் சமயங்கள் பொருளுணறு நூல்கள் ஒன்றோடொன்றவ்வாமல் உள பலவும் இவற்றுள் யாது சமயம் பொருள் நூல் யாதிங்கென்னில் இதுவாகும் அதுவல்லதெனும் பிணக்கதின்றே நீதியினால் இவைஎல்லாம் ஓரிடத்தே காண நின்ற துயாதொரு சமயம் அது சமயம் பொருளோல் ஆதலினால் இவை எல்லாம் அருமறையாகமத்தே அடங்கியிடம் அவை இரண்டும் அறநடி கீழடங்கும் அருமறையாகமத நூல் அனைத்தும் உரை கையினான் அளப்பரிதாம பொருளை அறநருளால் அணுக்கள் தருவார்கள் பின் தனித்தனியே தாம் அறிந்த தர்க்க முடும் தரங்களினால் சமயம் சாதித்தே ஸ் ஸ்மிருதி புராணம் கலைகள் மற்றும் நூலின் வழிபுடையம் சுருதி சிவாகமம் ஒழிய சொல்லுவதொன்றில்லை சொல்லுவார்த்தமக்கரையோ வேதனூல் வேதநூல் சைவநூலென்றிரண்டே நூல்கள் வேறு நூல் இவற்றின் விரிந்த நூல்கள் ஆதி நூல் அமலன் தருநூலிரண்டும் நூலாம் நீதியினால் உலகற்கும் சக்தி நேபா தற்கும் நிகழ்த்தியது நீழ்மறையின் நொழி பொருள் வேதாந்த தீதில் பொருள் கொண்டுரைக்கும் நூல் செய்வம் பிற திகழ்பூர்வம் சிவாகமங்கள் சித்தாந்தமாகும் சித்தாந்தத்தே சிவன் தன் திருக்கடை கண் சேர்த்தே ஜனனம் ஒன்றிலே ஜீவன் முக்தராக வைத்தாண்டு மலங்கழுவீஞான வாரி மடுத்தம் தம் பொழிந்து வரும் பிறப்பை அறுத்து முத்தாந்த பாத மலர் கீழ் வைப்பன் என்று ஒழிந்திடவும் உலகரலாம் பித்தாந்த பெரும்பிதற்று பிதற்றிழியில் மறைகள் ஆகமங்களினால் அறிவெல்லாம் தோற்றும் மரபின் வழி வருவோர்க்கும் வாராதோர்க்கும் முறைமையினால் இன்ப துன்பம் கொடுத்த முதன்மையெல்லாம் அறிந்து முயங்கிரண்டு போக திறமதனால் வினை அறுக்கும் செய்தியாலே சேரும் அனுகிரகம் எல்லாம் காணுது நாம் சிவர்க்கேம் சைவ சாதனை சன்மார்க்கம் சகமார்க்கம் சத்புத்திர மார்க்கம் தாத மார்க்கம் என்றும் சங்கரனை அடையும் நன்மார்க்கம் நாளவைதான் ஞான யோகம் முன்மார்கானத்தால் எய்தும் முக்தி முடிவென்பர் மூன்றினக்கு முக்தி பதம் என்பர் தாதா மார்க்கம் சாற்றில் சங்கரன் தன் கோயில் தலமலகிட்டுலகு திரு மெழுக்கும் சாத்தீன் போதுகளும் கொய்ந்து பூந்தார்மாலை கண்ணீர் புனிதற்கு பல சமைத்து புகழ்ந்து பாடி தீதில் திருவிளக்கிட்டு திருநந்த வனமும் செய்து திரு வேடங்கண்டாலடியேன் செய்வர் யாது பணியீரென்று பணிந்தவர் தம் பணியும் இயற்றுவதை சரியை செய்வோர் ஈசனுலகிருப்பார் புத்திர மார்கம் புகழில் புதிய விரை போது புகையொளி மஞ்சனமும் அமுது முதல் கொண்டே சுத்தி செய்தாசன மூர்த்தி மூர்த்தி மானாம் பாவித்த வாகித்து சுத்த பக்தியினால் அர்ச்சித்து பரவி போற்றி பரிவினோடும் எரியல் வரும் காரியமும் பண்ணி நித்தலு மிக்ரியனை இயற்றுவோர்கள் நின் மலன் தன் அருகிருப்பர் காலே சகமார்குலொடுக்கி தடுத்து வழி இரண்டும் சளி பற்று முதலாதாரங்கள் அகமார்க மறிந்தவற்றின் நரும் பொருள்கள் உணர்ந்தங்க அணைந்து போய் மேலே அலர்மதி மண்டலத்தின் உகமார்க முதுடலம் முட்ட தேக்கே முழு ஜோதி நினை திரத்தல் முதலாக வினைகள் புராண உழந்தவர் சாத்திரங்கள் சமயங்கள் தாம் பலவும் உணர்ந்து பன்மார்க பொருள் பலவும் கீழாக மேலாம் பதி பசுபாசம் தெரித்து பர சிவனை காட்டும் நன்மார்கத்தை நாடி ஞான ஞேயமோடு ஞாத்திரவும் சிவனுடன் பெற்றி ஞான பெருமையுடையோர் சிவனை பெறுவர் காணி ஞான நூல் தனையோதல் ஓதுவித்தல் நற்பொருளை கேட்பித்தல் தான் கேட்டல் நன்றா ஈனமிளா பொருள் அதனை சிந்தித்தல் ஐந்தும் இறைவனடி அடைவிக்கும் தியானம் ஒன்று கொன்று ஊட்டுவது ஆனமையான் மேலான ஞானத்தாளரனை அர்ச்சிப்பர் வீடை தறிந்தோரில் ஆவஞானம் கேட்டலுடன் சிந்தித்தல் தெளிதல் நிஷ்டை கிளைத்தலனஈண்டாம் கிழக்கின் ஞானம் வீட்டை அடைந்திடுவர் நிஷ்டை மே வீணோர்கள் மேவாது தப்பினவர் மேலாய பதங்கட்கே ஈட்டிய புண்ணியநாதராகி இன்பம் இனிது நுகர்ந்தரனருளால் இந்த பார்மேல் நாட்டியனர் குலத்தில் வந்த அவதரித்து குருவால் ஞான நிஷ்டை அடைந்தவர் நாதந்தாளே தானம்ியாகம் தீர்த்தம் தவங்கள் சாந்தி விரதம் கர்ம யோகங்கள் சரித்தோர் ஈனமிலா சர்க்கம் பெற்றிமை பழவின் மீழ்வர் ஈசனி யோக கிரியாச்சரியில் நின்றோர் ஊனமிழா முக்தி பதம் பெற்றுலகம் ஒடுங்கும் போதரன் முன்னிலா தொழியின் உற்பத்த அடைந்தவர் சிவனை அங்கு நாதனே முன்னேற்கே சிவஞான செயலுடையோர் கையில் தானம் திலமளவே செய்தி நிலமலை போல் திகழ்ந்தே பவமாயக் கடலின் அழுந்தாவகை பரபோகம் துய்பித்து பாசத்தை தவமாறும் பிற சாரப்பண்ணி சரிய கிரியாயோகம் தன்னினும் சாராமே நவமாகும் தத்துவ ஞானத்தை நல்கே நாதனடி கமலங்கள் நணுவிக்கும் தானே ஞானத்தால் வீடென்றே நான் மறைகள் புராணம் நல்லாகமும் சொல்ல அல்லவா மென்னம் ஊனத்தாரென் கடவரஞானத்தால் உருவது தான் பந்தமுயர் மெஞானம்தான் து போவதற்கதிர் முன் போல்ந்தம் அருமுக்தியாகம் அம் ஞானங்கள் அல்லா ஞானம் என்பர் சூரிய காந்த கல்லின் இடத்தே செய்ய சுடர் தோன்றி இட ஜோதி தோன்றோமா போல் ஆரிய நாமசான் வந்தருளால் தோன்ற அடி அடிஞானம் ஆத்மாவில் தோன்றும் தோன்ற தூரியனாம் சிவன் தோன்றும் தானும் தோன்றும் தொல்லுலகம் எல்லாம் தன்னுள்ளே தோன்றும் நேரியனாய் பரியனுமாய் உயிர்க்குயிராயெங்கும் நின்ற நிலை எல்லாம் முன் நிகழ்ந்து தோன்றும் யான நிஷ்டை மிக தொரு பக்குவத்தின் மிகு சக்தி நிபாதம் மே புதலும் ஞானம் விளை தோற் குருவின் அருளால் புக்க நொட்டி தே நிஷ்டை புரிந்துள்ளோர்கள் புகஜீவன் முக்தராகி ஒற்றில் தபனியத்தில் சமபுத்தி பன்னீசங்கரனோடு ஒக்க உரைந்திவர் அவன் இவரை விடாதே உடந்த யா சிவன் தோற்ற அறியாமை அறிவகற்றி அறிவின்னு உள்ளே அறிவு தனையருளி நான் அறியாதே அறிந்தே குறியாதே குறித்த கரணங்களோடும் கூடாதே வாடாதே குழந்திருப்பை ஆயில் பிரியாத சிவன் தானே பிரிந்து தோன்றி பிரபஞ்சபேதமெல்லாம் தானாய் தோன்றே நெறியாலே இவையெல்லாம் அல்லவாகியே நின்றென்றும் தோடு நிராதாரனாயே புண்ணிய மேல் நோக்குவிக்கும் பாவம் கீழ் புண்ணியனை பூஜித்த புண்ணியத்தினாலே நன்னிய ஞானத்தினால் இரண்டினையும் மறுத்து நன்னானாகி என்னும் மிக லோகத்தே முக்தி குறைவின்றே கண்ணதல் தன் நிறைவதனில் கலந்து காயம் கழிந்த காலெங்கோமாய் கருதரன் போல் நிற்பன் ஞான மதி ஞான நிஷ்டையுடையோருக்கு நன்மையொடு தீமையில்லை நாடுவதொன்றில்லை சீலமில்லை தவமில்லை விரதமுடா சிரம செயல் தியானமில்லை சித்தமலமில்லை கோலமில்லை புலனில்லை கருணம் இல்லை குணம் இல்லை குறி இல்லை குலமும் இல்லை பாலருடன் பாசாசர் குணமறுவே பாடலினோட பயின்றிடனும் பயில்வர் தேசமிடம் காலம் திக் காசனங்களின்றி செய்வதொன்று போர் செய்யா செயலதனை செய்தங்கள் ஊசல் படு மனமின்றி உலாவல் நிறல் உறக்கமுணர்வுண்டிபட்டினி இருத்தல் கிடத்தல் மாசதனில் தூய்மையினில் வறுமை வாழ்வில் வருத்தத்தில் திருத்தத்தில் மைதுனத்தில் ஷினத்தில் ஆசையினில் வெறுப்பிலிவை அல்லாது அடைந்தாலும் ஞானிகள் தாம் அறநடியை அகலார் ல்ல ஏலெல்லாம் ஈன் இடத்தினும் ஈன் எல்லா இடத்தினும் நின்ற அந்நிலையை அறிந்த கரணங்கள் அடக்கி அறிவதொரு குறி குருவின் அருளினால் அறிந்தேன் மண்ணு சிவன் தனையடைந்து நின்றவன்ற நாளே மறுபு பசு கரணங்கள் சிவகரணமாக துன்னிய ஜாகிர மதனில் துரியா தீத்தம் தோன்ற முயல் சிவானுபவம் ஜாக்ரத்தே அதிதத்தை புரிந்தவர்கள் உலகில் சர்வ சங்க நிவர்த்தி இவர்கள் பாக்யத்தை பகர்வது வெண் இம்மகிலே உயிரின் பற்றருத்து பறத்தையுடை பராபு சிவரன்றோ ஆக்குமுடி கவி தரசாண்டவர்கள் அனுபவி தங்கிருந்திடனம் அகற்றப்பட்ட அகப்பற்றற்றிருப்பர் நோக்கி இது புரியாதோர் புறப்பற்றாலும் நுழைபவர் பிறப்பினின் வினைகள் நுங்கீடாவே கருவி கழிந்தார் காணார் ஒன்றுமே நேர்காணார் காணாதார் கன்னிகை தான் காமரசங்காணாள் மருவியிரு வரும் புனர வந்த இன்பம் வாயினால் பேசரி மனந்தவர் தாம் உணர்வார் உருவினுயர் வடிவதுவும் உணர்ந்தில்லை கான் சிவனை உணராதார் உணர்வினால் உணர் உணர்வது கற்பனைதான் அருள் பெரினவிருவரையும் அறிவிறந்த அரியாரே பிறப்பும் விடாதானவமும் அவை காட்டும் ஸ்படிகம் போலுள்ளம் பல புலன்கள் நிறம் காட்டும் பரிசு பார்த்திட்டு இந்நிறங்கள் என் நிறமன்றென்று நிற கண்டருளே நாள் இந்நிறத்தின் வேறாய் நிற ஐம்பு நிறங்கள் பொய்யனமை கண்டாள் பொருந்திடுவன் சிவத்தினொடும் போதான் பின்னை முன்நிற நீர் சிறை முறிய முடிகோடி முன்னீர் சேர்ந்த நீராய்பின் நீங்காமுறை போல் அத்வைத்த முக்தி எங்கும் தான் இத வேண்டா எங்குமிழின் வேறன் அங்கம் சேருயில் போன்ற அங்கத்த அவயவங்கள் கண் போல காணா ஆத்மா இங்கு நாம் இயம்பும் தூங்க விழி ஜோதியம் உட்ஜோதியம் பெற்றார் போல் ஜோதி கொள் ஜோதியாய் காணே பாசிபடு குட்டத்தில் கல்லினை விட்டெறிய படும்பொழுது நீங்கியது விடும் பொழுதில் பறக்கும் மாசுபடு மலமாயை அருங்கண்மம் அனைத்தும் அறநடியை உணரும் போதகலும் பின்னணுகும் நீசமடும் திருவடிக்கு நீங்காதே தூங்கும் நினைவுடையோர் நின்றிடவர் நிலை அதுவே ஆகி ஆசையுடும் மங்குமிங்குமாகி அலமறுவோர் அரும் பாச மறுக்கும் வகை அருளின் வழி உரைப்பொன்பதாம் சூத்திரம் உபாய ஆன்மசுத்தி பாசஞானத்தாலும் பசு பார்பறிய பரம்பரனை பதிஞானத்தாலே நேசமுடமுள்ள தேடிப்பாத நீழற் நில்லாதே நீங்கி போதின் ஆசை தரும் உலகமெலாம் அலை கைத்தேராமென்று அறிந்தகல ஆகும் பின்னும் ஓசை தரும் அஞ்சழுத்தை விதிப்படி உச்சரிக்க உள்ளே புகுந்தப்பன் ஊனமெலாம் ஓட பாசஞானம் பசுஞானம் வேத சாஸ்திரம் ஸ்மிருதி புராண கலைஞானம் விரும்ப சபை வைகரியாதித்திரங்கள் மேலாம் நாதமுடிவானவெளாம் பாசஞானம் நடுகியான் இவை கீழ்நாடலாலேம் காதலினால் நான் பிரம்மென்னும் ஞான கருது பசு ஞானம் இவனுடலிற்கட்டு ஓதி உணர்ந்தொன்றொன்றாய் உணர்ந்திடலாம் பசுவாம் ஒன்றாக சிவனி இயல்பில் உணர்ந்திடுவன் காணே கரணங்கள் கெடவிருக்கை முக்தியாமென்னில் கதியாகும் சினை முட்டை கருமரத்தின் உயிர்கள் மரணங்கொண்டிட உறங்கி மயக்கி மூர்ச்சிக்க வாயுத்தம் பனை வண்ணவல் விடத்தை அடைய சரணங்கள் புகுநிழல் போல் தனையடையும் சமாதி தவிராது மலமிதுவும் பசுஞ்ஞானமாகும் அரணங்களெறித்தவன் தன்னடியை அறிவிறந்தே அறிந்திடேர் செறிந்த துகளகற்றிடீரே பதிஞானம் சிவனை அவன் திருவடிஞானத்தால் சேர செப்புவது செயல் வாக்கு சிந்தையெல்லாம் அவனை அணுகாவென்றும் மாதலானும் அவனடிய ஒளிஞான மாதலானும் இவனும் யான் துவக்கு திறமிரை சிமேதை என்புக்ளமோர் இந்திய கொத்தோ அவ மகள என அறியேன் எனும் ஐய மகள அடி காட்டி ஆன்மாவை காட்டலானும் கண்டிடுங் யிர் தானம் தன்னை காணாது உயிர்க்குயிராம் ஒருவனையும் காணாதாகும் கண்ட சிவன் தனை காட்டி உயிரும் காட்டி கண்ணாகிக் கரணங்கள் காணாமல் நிற்பன் கொண்ட ரனை உளத்திற்கண்டூடற் பாசம் கூடாது கூடினம் குறித்தடியின் நிறுத்தே சிவோகம் பாவனை குறித்தடியின் நின்று அட்டகுணமிட்டு சித்தி கோகன தன் முதல் வாழ்வு குலவு பதமில்லாம் வெறுத்து நெறியறுவகையும் மேலோடு கீழடங்க வெறும் பொயன நினைந்திருக்க மேலோடு கீழில்லான் நிறுத்துவதோர் குணமில்லான் தன்னை ஒருவர்க்கு நினைப்பறியான் மிலான் ஏற்பட வந்துள்ளே புரிந்தே கண்ட இவை அல்லேன் நான் என்ற கன்று காணாம் கழிப்பறமும் நான் அல்லேன் என கருதி கசிந்த தொண்டினுடமுழத்தவன் தான் என்ற கலப்பாலே சோகமென பாவிக்க தோன்றுவன் வேறின்றீம் விண்கடலும்லங்களானத்தால் விட மொழியம் அது போல விமலதையும் அடையோ பண்டை மறைகளும் அது நானானேன் என்று பாவிக்கச் சொல்லுவதி பாகத்தை காணே திரு ஐந்தெழுத்து அஞ்செழுத்தால் ஆத்மாவை அரனுடைய பரிசும் அறநுறுபம் அஞ்செழுத்தால் அமைந்ததையும் அறிந்திட்டு அஞ்செழுத்தால் அங்ககரநியாசம் பண்ணி ஆத்மாவில் அஞ்செழுத்தாளயத்தர்ச்சித்து அஞ்செழுத்தால் குண்டலி இன்னையோம்பி அனைவரிய கோதண்டமடைந்தருளின் வழி நின்று அஞ்சழு விதிப்படி உச்சரிக்க மதியறுக்கன் அணையரவம் போன்றொன்றும் ஆத்மாவில்லே அந்தர்யாக பூஜை நாட்டுமித எந்த நாபியின் நடியாய் தத்துவத்தால் எண் மூட்டு மோகினி சுத்த வித்தை மலரட்டாய் முழு விதழ டக்கரங்கள் முறைமகினில் உடைத்தாய் காட்டு கமலாசனமேலீசர் சதாசிவமோ கலாமூர்த்தமாங்கிவற்றின் கண்ணாகும் சக்தி வீட்டை அருள் சிவன் மூர்த்திமானாகி சக்தி மேலாகி நெற்பன் அந்தரிய கந்தனை முக்தி சாதனமாய் அறைந்திட வரது தானு ஆன்ம சுத்தியாகும் கந்த மலர்புகையொளி மஞ்சனம் அமுது முதலா கண்டனையெல்லாம் மனத்தால் கருதி கொண்டு சிந்தையினில் பூஜித்து சிவஜானத்தால் சிந்திக்க சிந்திக்க தர்ப்பணத்தை விளக்க வந்திடும் அவ்வொளி போல மறுவி அறநுளத்தே வர வர வந்திடுவன் பின்மலமான தருமே பகிரியாக பூஜை புறம் பேயும் மரன் கழல்கள் பூஜிக்க வேண்டில் பூமரத்தின் கீழுதிர்ந்த போதுகளும் கொண்டு சிறந்தாரும் ஷீசிவனை ஞானத்தாலங்கு சிந்திக்கும்படி இங்கு சிந்தித்து போற்றி அறம்பாமங்கு நாமின் கடவேமென்றோ ஆண்டவனை கண்ட காலகம் புறமென்னாதே திறம்பாதே பணி செய்து நிற்க என்றோ சீரடியார் தம்முடைய நெய் பழத்தின் இரதம் எள்ளின் கண் எண்ணையும் போலெங்கும் முள நிறைவன் வந்தனை செய்த விடத்தும் வழிபடவே அருளம் மலமறு போராத்மாவின் மலரடி ஞானத்தால் சிந்தனை தோன்றி தீ இரும்பை செய்வது போல் ஜீவன் தன்னை அறுத்து வன்பாலே பயணியல் பத்தாம் சூத்திரம் சிவஞானியர் இலக்கணம் இம நுலகில் இதமகிதம் செய்தவெல்லாம் செய்தார் இதனுக்கு செய்தாரியையும் அவன் இவனாயக்கனாகி அரண்பணிய நின்றிடமகளும் குற்றம் சிவனும் இவன் செய்தலாம் செய்தி என்றும் செய்ததனக்கிவனுக்கு பவமகல பவமகலவுடனாகி நின்ற கொள்வன் பரிவால் பாதகத்தை செய்திடனும் பணியாக்கி விடுமே யான் செய்தேன் பிறர் செய்தார் என்னது யான் என்னோ இக்கோணை யானை எரியால் வெதுப்பி நிமர்த்து தான் செவ்வே நின்றிட அத்தத்துவன் தண்ணேரே தனையழுத்த முன்னேற்க வினையொழித்திட்டோடும் நான் செய்தேனெனும் அவர்க்கு தான் நன்னுவிக்கும் போகத்தை பண்ணுவிக்கும் கர்மம் உங் செய்ய ஞானம் தனுதிப்பன் நல்லால் ஒருவர்க்கும் ஞானெனதிங்கொழியாதன்றே இந்திரியம் என்னை பற்றி நின்றே என் வசத்தின் வந்தனை செய்திவற்றின் வலியருளினால் வாட்டி வாட்டமின்றி இருந்திடவும் வரும் செயல்களுண்டேல் முந்தனுடை செயல் என்ற வினைகள் மூழா அங்காளி மீளானன்றே சலமிள நஞானத்தால் தனையடைந்தம்மை தானாக்கி தலைவன் அவர் தான் தன்னால் நலமுடனே பிறர் செய்யோட்டி ஒழிப்பானாய் நணுகாமல் வினை வரை நாடி காப்பன் உலகின உன் விதிய ும் செய்கின்றும் நிலவுதோர் செயல் எனக்கின்றும் செயலே என்றும் வினைகளில நீங்கும் தானே நாடுகளில் புக்குழன்றும் காடுகளில் சரித்தும் நாகமுழை புக்கிருந்தும் தாக முதல் தவிர்த்தும் நீட பல காலங்கள் நித்தராயிருந்தும் நின் மலைஞான குழலர் முரிவிழியின் படு கடை கிடந்தும் கூடும் அவர் கூடறிய வீடும் கூடே குஞ்சித்த சேபடியும் கும்பிட்டு இருப்பார் அங்கித்தம்பனை வல்லார் அனல் சுடாதாகும் உடக மந்திரமுடைய கருவிடங்களேரா எங்கி தை கண்மேலாம் செய்தாலும் ஞானிக்கு இரு வினைகள் சென்றனய முச்சை வினை இங்கு தங்கிப்போம் பாத்திரமும் குலாலன் வினை சக்கரமும் கந்தித்து சுழலுமா போல் மங்கி போய் வாதானையால் உழல் வைக்கும் எல்லா மலங்களும் பின் காயமுடுமாயுமன்றே பதினோராம் சூத்திரம் ஜீவன் முக்தர் லக்ஷணம் காயமொழிந்தார் சுத்தனாகி ஆத்மா காட்டக் கண்டிடும் தன்மையுடைய கண்ணுக்கு ஏயும் உயிர் காட்டி கண்டிடுமா போல ஈசனுயர்க்கு காட்டி கண்டிவனித்தை ஆயுமறிவுடையனாயன்பு செய்ய அந்நிலைமையின் நிலையை அடைந்த முறையாலே மாயமலம் நீங்கியறன் மலரடி கிழறுப்பன் மாறாத சிவானுபவருவி கொண்டே பரஞான தார்பரத்தை தரிசித்தோர் பரமே பார்த்திருப்பர் பதார்த்தங்கள் பாராற்பார்க்க ஒரு ஞானம் பல ஞானம் அஜான விகல்பம் வாட்சிய வாசக ஞான ஐந்தவத்தின் கலக்கம் தருஞான போக ஞா தங்கிய ஞானம் சங்கல்பன ஞானமாகும் திருஞானம் இவை கடந்த சிவஞானம் ஆதலால் ஜீவன் முக்தர் சிவமே கண்டிருப்ப சிவானுபூதி அநாதி உடல் ஒன்றினை விட்டொன்று பற்றி கண்மால் ஆயழிந்து வருதலால் அந்த மில்லை பினாதி அருள் பெற்றவர்கள் நித்த உருவத்தை பெற்றிருக்கை முக்தி எனில் பெரும் பதமையுதுவும் இனாது நிலை இது தானும் காயமுண்டேல் இரு கண்மாயை உண்டாம் மனாதி தருமுடலாதி காரியத்தலானாதியே மலமறுக்கும் மருந்தற்றுடன் மாயும் காணே தெரிவரியமை ஞானம் சேர்ந்தவாரே சிவ பிரகாஷிக்கும் இங்கே ஜீவன் முக்தனாகும் உரிய மல மௌடதத்தால் தடுப்புண்டவிடமம் உள்ளறிய நொளி முன்னிருளும் தேற்றின் நீர் மரவ கலங்களும் போலாகி மாயாதே தன் சக்தி மாய்ந்து காயோ திரியும் அளவும் பொலாதாய் பின்பு காயம் சேராத வகைதானும் தேயும் அன்றே ஆனா வந்தாதியமடையதாகும் அடையினந்த ஆத்மாவும் அழியும் மேனில் செம்பில் காணலூரும் களிம்பத குளிகை பரிசிக்க கழியும் செம்பொரு நேர்க்க கண்டோமன்றே தானு மின் தன் கழல் அணைய தவிரும் மலன் தவிர்தால் தான் சுத்தனாயிருக்கை முக்தியரன் தாழை பூண வேண்டுவதொன்றும் இல்லையெனின் அருக்கன் புகுதையிருள் போமடியில் பொருந்த மலம் போ மேம் நெல்லி நுக்கு தவிடு மிக அநாதி யாயே நெல்லை விட்டு நீங்கும் வகை நின்ற நிலை நிகழ்த்தீர் சொல்லி இடில் என் பால் இல்லை தொக்கிரந்த மற்றொரு நல் தோன்றிடாம் இவை போல அணுவை மேவோ அளவுடல் விட்டே நீங்கும் நல்ல சிவமுக்தியின் கட்பைத்தான் குதலின்வைத்தம் எவ்விடத்தும் இரையடியை இன்றி அமைந்தொன்றை அறிந்திடா உயிர்கள் இறைவன் தானும் செவ்விதினே நூலாம் புகுந்து செய்தி சேஷ்டிப்பித்தெங்குமாய் செறிந்து நிற்பன் இவ்வுயிர்கள் தோன்றும் போது அவனையின்றி தோன்றான் இவற்றினுக்கும் முதல் எழுத்துக்கெல்லாமாய் நிற்கும் அவ்வுயிர் போல் நின்றடுவனாதலால் நாம் அறநடியை அகன்று நிற்பதெங்கேயாமே எங்கும் தான் நிறைந்து சிவ நின்றானாகில் எல்லாரும் காணவே வேண்டும் தான் என்னில் இங்கும் தான் அந்த கரு கிரவியிருளாகும் ஈசனரு கண்ணில் ஒளியாயே இருளாம் பங்கந்தான் எழும்பது மம்பத்தை அடையன் பருதி அலர்த்திடுவது போல் பருவஞ்செருவீர்க்கும் துங்க அரண்யான கண் கொடுத்தருளினாலே தோன்றிவன் காணே சென்றனையும் நிழல் போல சிவன் நிற்பதென்னில் சென்றனையும் அவன் முதலி சிவத்தை அணைந்தொன்றாய் நின்றது உயிர் கெட்டென்னில் கெட்டதனை வென்றான் நின்றதே கேடில் அணைந்து கேட்டதென்னில் பொன்றினத்தின் முக்தியினை பெற்றவர் புகழ் நீ ஒன்று கையை முக்தியெனில் புருஷன் நித்தனன்றாம் ஒன்றிகிட நீரொடு சேர்ந்தார் போல் என்னில் ஒரு பொருளாம் அதிபதியொடுயிர் பொருளானன்றே செம்பிரத குளிகையினால் களிம்பற்று பொன்னாய் செம்பொனுடன் சேரும் அலம் சிதைத்தார் ஜீவன் நம்பனுடன் கூடுமெனில் பொன் போலல்லன் நற்கொலைகை போல அருண் அணுகுமலம் நோக்கி அம்பொன் அடி கீழ் வைப்பன் மறு கலங்க மறுக்கும் அக்குலை தானும் பொன்னாகும் உம்பர் பிரான் உற்பத்தியாதிகளுக்கு உயிர் தானும் சிவானு பபம் ஒன்றினுக்கு முறித்தே சிவன் ஜீவனென்றி இரண்டும் சித்தொன்றாம் சிவன் அருட்சி அருளை சேரும் அவன் தானே அறியும் சித்தாதலினும் ஒன்றாகதான் அந்நியமாயிருக்கும் இவன் தானும் புத்தியும் சித்தி இவனாமோ புத்தி இது அச்சித்தென்றும்பை அரும்பி திந்தனத்தை அனல் அழிப்பது போல் மலத்தை அறுத்த மலன் அப்பணைந்த ஒப்பே போல் அணைந்து விரும்பி பொன்னினை குழிகை ஒழிப்பது போல் அடக்கி மேளித்து தான் எல்லாகி கரும்பை பாலை கனிய மோதை கண்டை கட்டியை ஒத்திருப்பனந்த முக்தியினிற்கலந்தே பன்னிரண்டாம் சூத்திரம் குருலிங்க சங்கம வழிபாடு செங்கமல தாளினைகள் சேரலொட்ட திருமலங்கள் அருதி சன்னேசரோடும் செறிந்திட்டு அங்க வருத்தம் ஆலயங்கள் எல்லாம் அறநே தொழில் திரஞ்சியாடீர்பாடி எங்கும் யாம் ஒருவர்க்கும் எளியோமல்லோம் யாவர்க்கும் மேலானோம் என்றிருமா பெய்தே திங்கள் முடியாரடியாரடியோம் என்று திரிந்திடுவர் சிவஞான செய்தியுடையோரே சங்கம வழிபாடு ஈசனு கண்பில்லாரடியவர் கண்பில்லார் எவ்வுயிர்க்கும் அன்பில்லார் தமக்கும் அன்பில்லார் பேசுவதன் அறிவில்லா பிணங்களை நாம் இணங்கில் பிறப்பினும் இறப்பினும் பிணங்கிடவர் விடனே ஆசையொடும் மரணடியாரடியாரை அடைந்தேட்டு அவர் கருமம் உன் கருமமாக செய்து கூசி மொழி தருள்ஞான குறியில் நின்று கும்பிட்டு தட்டமிட்டு கூத்தாடி திரியே அறிவரியான் தனையறிய ஆக்கையாக்கி அங்கங்கே உயிர்க்குயிராயறிவு கொடுத்தருளால் செறிதலினால் திருவேடம் சிவன் ஒருவேயாகும் சிவோகம் பாவிக்கும் அத்தால் சிவனும் மாவர் குறியதனால் இதயத்தே அரணை கூடும் கொள்கையினால் அறனாவற் குறியொடுதாமழியும் நெறியதனால் சிவமேயாய் நின்றிடவரென்றால் நீ சத்தால் தொழுதிடு நீ விடவே லிங்க வழிபாடு திருக்கோயிலுள்ளிருக்கும் திருமே நீ தன்னை சிவனவே கண்டவர்க்கு சிவனுரைவன் அங்கே ஒரு கோலி மந்திரத்தாலே நினையும் அவர்க்கும் உளனெங்கும் இளநெங்கும் உளனின் பார்க்கும் இருபாய வடிவாகி இத்தனத்தின் எரிபோல் மந்திரத்தின் வந்துதிப்பன் இர சுரபிக்கெங்கும் ஒரு காண ஒண்ணாத பால்முலை பால் விம்மி ஒழுகுவதே போல் வெளிப்பட்டருழுவன் அன்பர்க்கே குரு வழிபாடே ஞானயோக கிரியாசரியாலும் நாதன் தன் பணியானி நாளின கம் ஊ நமிலா யோக முதல் மூன்றினுக்கும் உரியன் யோகிகிரி யாபான் தான் ஒன் கிரியாதி ஆன இரண்டினுக்குரியன் சரியையினில் நின்றோன் அச்சரியை கேவுரியன் ஆதலினால் யார்க்கோ ஈ நமிலா ஞான குருவே குருவும் இவனே ஈசனிவன்தான் என்றும் இறைஜியேத்தே மந்திரத்தால் மருந்துகளால் வாய்த்த வியோகத்தால் மணிகிரத குளிகையினால் மற்றும் தந்திரத்தே சொந்த முறை செய்த வேத சகல கலை ஞானங்கள் திரிகால ஞானம் அந்த மிலா அணி மாதி டைந்திட மாசான அருளால் அடிசேர் ஞானம் வந்தாலும் வாராதாகும் மற்றவையும் அவன் அருளால் மறுவும் பரபிரம்மம் இவனென்றும் பர சிவன்தான் என்றோ பரஞ்ஞானம் இவனென்றும் பரபரந்தானின்றோ அறம் தரும் சீர்நிலையெல்லாம் இவனே என்றும் அருட்குருவை வழிபடவே அவனிவன் தானாயே இறங்கிய வாரண மாமை மீனண்டம் சினையை இயல்பினோடும் பரிச்சுத்து நினைத்தும் பார்த்தும் பரிந்திவைதான்மாக்குமா போல் சிவமேயாக்கும் Pari chittum sindittum pārtum tani. Pari divedanakum apul sivami akum. Pari chittum sindittum pārtum tani.